मूर्ति आचार्य पर्यंताम गुरु मंदस्मित महनीय ிாமமூரம்பியமியமாாரியப்பந்தேபரம் सर्वभूत மகனாணவராஷிணம் भक्त वात्सल्य ப்ரவாத்சலியஜி பரமான வினந்தம் பிரல ஜான சித்தயே மு பகைவரென்றும் மூர்கரை உறவரென்றும் பித்தரா அநேக ஜன்மம் பிறந்து இறந்து உழலுவோர்க்கு பக்தியால் யோகம் காட்டி யோகத்தால் ஞானம் காட்டும் சத்திய ஞானந்த சகுரு பாதம் போற்றி पंडरी सारिका क्षेत्र नहीं कुंडलिका सारिका भक्त नहीं विटोभा सारिका देवना जगद्गुरु तुकार सारिका सदगुरु नाही சாராஜ கே ஜரிநாத் ஜமல்கி ஜாரத் மாத பதிதாவன மதுர மகனீயுவ மந்த முகம்போஜம் மகனீய குணாரணம் எப்போதும் புன்முறுவல் பூத்த மலர்ந்த தாமரை முகம் இந்த ஸ்லோகத்தில் ஒரு ஒரு பதத்துக்கும் அதுக்கு உண்டான லீலைகளை சொல்லிண்டே போகலாம் அப்படிதான் மகத்தா தான் இருக்கு எந்த நிலையிலையும் தன்னுடைய நிலை கொலையாமல் இருந்தார் சுவாமின்னு லீலைகள்லாம் உண்டு ஒரு சமயம் பொன் பரமகுரு அவர்களுக்கு ஒரு போன் வந்தது போலீஸ் அதிகாரி அவர் இல்லையா அவசரமாக உடனே புறப்பட்டு தப்பவோனம் வாங்கும் ஒரு பெரிய அசம்பாவிதம் ஆயிடுத்து சுவாமிகள் வந்து மன வருத்தத்தோடு சித்திலிங்கம் படம் போயிட்டார் ஃபோன் பண்ணார் இவர் உடனே கூட ரெண்டு பேரை அழைச்சுண்டு அவசர அவசரமாக கிளம்பி தப்பவனம் வந்து அங்கே என்ன நடந்ததுன்னு சிண்ட சுவாமி பார்க்கறதுக்கு சித்தலிங்கம் மட்டம் போறார் அகால நேரத்தில் போறோம் சுவாமி எப்படி தொந்தரவு பண்றதுன்னு யோஜனை இவாளுக்கு இருந்து இவா இறங்குறத வாசல்ல சுவாமி சிறு இவா வந்து இந்த விஷயத்தை சுவாமி எப்படி கேட்கறதுன்னு யோஜனை பண்ணிடுவார அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கார் வருவோம் அப்படின்னு கூப்பிட்டு அவளை உள்ளே ஆச்சுட்டு போய் இவா மூணு பேர் தான் வரப்பரான்னு அவளுக்கு தெரியாதா அந்த மூணு பேருக்கு உண்டான பிரசாதம் தயாராக வச்சிருக்கார் குடிக்கிறதுக்கு பால் உள்பட எடுத்துண்டா சுவாமிகிட்ட பேச முயற்சி பண்ணால் கார்த்தால் பேசிக்கலான்ட்ட மறுநாள் கார்த்தால் இந்த ஒரு தகவல் வந்ததுன்னு இழுத்தார் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் யாரோ உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டா ஒண்ணும் இல்லை அப்படின்னு தபோ வண்ணத்துல சுவாமி இருக்கிறத ஒரு ஆசாமி ஒரு பிரமுகர் ஒரு விஐபி வந்திருக்காரு வந்தவர் நிதானம் இல்லாத ஸ்தித்தில வந்திருக்கார் சுவாமி இப்ப பார்க்க முடியாதுன்னு யாராவது சொல்லியிருக்காய் வாயில வந்தபடி சத்தம் போட்டு அங்க இருக்கிற சாமான்களை என்னெடா என்னடா தள்ளி ஒரு அமக்களை பண்ணியிருக்காரு தடுக்க முயற்சி பண்ணுவாள் தள்ளி விட்டு ஒரு கலாட்டா பண்ணிருக்காரு சுவாமி சட்டுன்னு வழியில வந்து கிளம்பி சித்திரிங்க படம் வந்துட்டார் அப்புறமா எல்லாருமா சேர்ந்து அப்புறப்படுத்திட்ட பதட்டமாகி உடனே நம்ம சுவாமி பக்தரேவத்தர் போலீஸ் அதிகாரியா இருக்கேன் அவர்கிட்ட சொன்ன உடனே ஆக்ஷன் எடுப்பார்கிறதுக்காக அது ஒரு விஷயமே இல்லைன்னா சுவாமி ஏதோ நடந்துட்டு போனா போறான்னு கூட சொல்லியா நம்ம மாத்திரம் ஒரு குழந்தை அட்டகாசம் பண்ணா நம்ம வெளியாள் வந்து என்ன நடந்ததுன்னு ஆட ஒண்ணும் சொல்ல மாட்டோமா அப்படிதான் இருந்திருக்கா இப்ப அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து தபவனும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த வாழ் விசாரிச்சா ஆமா இப்படி ஆச்சு அப்படியாச்சு சொல்ற இப்படி அமக்களம் பண்ணார் அதே பண்ணார்னா சம்பந்தப்பட்டவர் சொல்லணுமே அவன் ஆக்சன் எடுக்க முடியும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சுவாமி அதை சொல்லும் சொல்றார் முகத்துல ஒரு வருத்தமோ கவலையோ கோபமோ ஒரு விதமான அறிகுறிகளும் எப்பவும் இப்படி பிரசன்னமாக இருப்பாரோ அப்படியே தான் சுவாமி இருந்தார் எந்த சந்தர்ப்பமும் அவர் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது நான் அதிலேருந்து தெரிஞ்சேன் சர்வபூத தயாபரம் மதுரா பாஷினம் சாந்தம்ங்கிறது எப்பவும் அந்த வாக்கில் இனிமே முகத்தில் ஒரு சாந்தம் எந்த சூழ்நிலையிலையும் அப்படியே பாதிக்கப்படாமல் இருந்துட்டு அப்படி பாதிக்கப்பட்டவாளையும் தன் நிலைமைக்கு உயர்த்தி பெரிய உபதேசங்கள்னு இல்லாமல் அப்படி அனுபவத்திலேயே சுவாமி ஒன்று ஒன்றா காட்டியிருக்கார் நமக்கு அவருடைய குணங்கள்லாம் பார்த்து ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா அப்படி உயர்ந்த குணங்களை கொண்ட மகான்களே எங்களை விட வா சொல்லிருக்காள் இது ஆச்சரியம் அது சாத்தாராவில் மகாபெரிவா இருந்த காலத்தில் ஒரு பக்தர்கள் கூட்டம் கிளம்பி போனா எதுக்கு கிளம்பினானா இந்த ஹம்பி ரூயின்ஸ் பார்த்துட்டு வரலாம் ஹம்பியில விட்டலநாத சுவாமி கோவில் பிரமாதமாக கட்டியிருக்கான் ராமராஜன் ராஜா அங்கேதான் பண்டிகபுரத்தில் இருக்கிற பாண்டங்கனை கொண்டு வந்து பிரதிர்ஷ்ட பண்ணினா பானுதாசரோட கருணையினால விட்டல் திருப்பி பண்டறிபுரம் வந்துட்டார் ரொம்ப சிற்பத்துக்கு சிற்ப அழகுக்கு பேர் போன கோவில் அதை இடிச்சு நிர்மூலம் பண்ணிருக்கா விளையாச்சர்கள்லாம் இன்னைக்கும் பார்த்தா ரொம்ப வேதனையை உண்டாக்கக்கூடிய ஒரு இடம் அது மிச்சம் மீதியில் இருக்கிற அழகே அற்புதமா இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படியே சாத்தாரா போய் பெரியவாளையும் பார்த்துட்டு வரலாம் அதே மாதிரி இவா போனா ஹம்பி ரீன்ஸ் பார்த்துட்டு அப்புறம் அன்னண்டா மகாராஷ்டிரா பக்கம் போய் சாத்தாராவில போய் பெரியவாள் தரிசனம் பண்ணான் பெரியவா என்ன விஷயம்னு கேட்டார் பெரியவாளை தரிசனம் பண்ணான்னு வந்தோம்னா ஹம்பி ரூன்ஸ் பார்த்தாச்சான்னு கேட்டாராம் அது சொல்லலைவா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையல்லையோ அதுக்கப்புறம் அடடா இவர்கிட்ட அதாவது இவருக்குன்னு நம்ம பிரத்யேகமா வரலையோ இல்லையா தபோனத்துல சுவாமிய அப்படி கேட்பார் அங்கே இருந்து கிளம்பி நேரம் எங்கயாவது போயிட்டு வருதா பாறான் இந்த சைட் மாதிரி மகான்களை பார்க்கறத யாருமே அங்கீகாரம் பண்ணல அரோபுசார் சுவாமியிருக்காரு எப்படி இருக்காரு பார்த்துட்டு வரேங்கிற சாம்பிள் பாக்குற சமாச்சாரம் தான் அவள்கிட்ட இந்த மகானை தரிசனம் பண்ணணும் அவரோட அனுகிரகம் வேணும்னு பிரத்யேகமா போயிட்டு அப்படியே வந்துடும் கிளம்பி ஏதோ நாம சங்கீர்த்தனம் பண்ணிருக்கா என்ன எதுன்னு விசாரிச்சிருக்கவன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஞானானந்தபோனம் அவரோட பக்தா சொல்லியிருக்கா யாரு தபவோனம் பெரிய தாத்தா சுவாமியான் கேட்டிருக்கார் இவாளுக்கு அந்த பேர் பரிச்சயம் இல்லாதனால வழக்கமா சொல்றாங்க ஞானநந்தகிரி சுவாமிகள் ரெண்டு தரம் சென்ன எங்களை விட வயசுல ரொம்ப பிரிவா நாங்கள்லாம் பேர் சொல்றது பழக்கம் இல்லைன்னாலாம் தபோவனம் பிரிவா தாத்தா சுவாமின் தான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால இன்னொரு பக்தாலும் போய் நமஸ்காரம் பண்றது தாத்தா எப்படி இருக்கான்னு கேட்டிருக்கார் பிரிவா தன்னுடைய தாத்தாவை கேட்கறான்னு நினைச்சு நம்ம பதில் சொல்றா அந்த தாத்தா இல்ல தபோவனம் தாத்தான்னு சொன்னாரான் இவா சொல்லித்தானே நமக்கு சுவாமியோட மகிமை தெரிய முடியும் ஏன்னா அவர் அத்தனை சௌலபியமா பழகி நமக்கு புரிய விட்டாம பண்ணிவிடுறாரு இப்ப ஏற்பட்ட மகான்கள் சொல்லும் போது தெரிஞ்சிக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் தப்போவனத்துல ரொம்ப விமர்சையாக நித்திய பூஜை என்ன பஜனை என்ன நடந்துட்டே இருக்கும் இல்லையா அப்படி என்னை மகோத்சவமா இருந்துட்டு இருக்கு கேவாஜாமாரி பக்தாள் எல்லாம் சொல்றா ஒரு காலகட்டத்துல பெரிய சாதுக்கள் சாதகர்கள் ஞானிகள் பண்டிதாள் பக்தர்கள் பாமரர்கள் அயல் உள்ளவா பெரிய பெரிய அதிகாரிகள் இது மாதிரி உள்ளவா எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டா தப்போனத்துக்கு சுவாமியே ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சுவாமி எலமரவு காமரவா தான் இருந்தது அரவிந்த யோகி சித்தி ஆயிட்டார் பகவானும் சித்தி இந்த காலகட்டத்தில் ஜனங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு தேவைப்பட்டது சுவாமி தன்னை வழிகாட்டின்றதுன்னாராம் இல்லைன்னா அப்படி ஒருத்தர் இருக்காருனே கூட தெரியாமையே கூட போயிருந்தாலும் போயிருக்கலாம் அத்தனை வருஷ காலம் குப்தமாகவே இருந்த சுவாமி இந்த ஆத்ம சாதனையில் நாட்டமுள்ளவாளுக்கு ஒரு உத்தம ஞானி தர்சனம் அவரோட வழிகாட்டுதல் வேணுங்கிறதுக்காக அப்படி பகிர்முகப்பட்டு வெளியில் வந்தார் அதனால் நிறைய சாதகர்களுக்கு பிரயோஜனம் கிடச்சிதுங்கிறது சத்தியம் அன்னைக்கு பாதபூஜை ஆனவுடனே பக்தா சுவாமி திருவண்ணாமலையில சகடபுரம் சுவாமிகள் குரு ராமச்சந்திர தீர்த்த வந்திருக்கார் அவ வந்து ஒரு உப பீட்டம் ஆனா ஒரு பீட்டத்தில் இருக்கான் அதனால ஒரு பீட்டாதிபதிகள் அதுக்குண்டான ஒரு மரியாதைகள் சம்பிரதாயம் இருந்த மகான்களுக்கு ஒரு வழி சுவாமி எப்படின்னா வைக்குண்டத்துல இருக்கிற வைகுண்டநாதன் கிருஷ்ணனா வந்துட்டானா அந்த இடத்துல சௌலபியம் தானே மகிமைக்கு ஒன்னும் குறைச்சில்ல ஆனா எளிமைப்பட்டு வந்துட்டார் பகவான் கிருஷ்ணன்னு சொன்னா நமக்கு வாத்சல்யம் நம் மாத்து குழந்தைங்கிற எண்ணம் வந்துடுறது சங்கச்சக்கர கதாபுதத்தோட பெருமாள்ன உடனே ஒரு எட்டு அடி தள்ளி நின்று நமஸ்காரம் பண்ணாம்னு தோன்றது இல்லையா அப்படி சௌலபிய மூர்த்தி அதனால சுவாமி டே வா சொல்கிற சுவாமி எங்களோட வந்தேன்னா கார் வச்சுன்னு இருக்கோம் சுவாமி அடிச்சுட்டு போகிறோம் திருவண்ணாமலையில் இந்த பெரியவா இருக்கா உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்னா நுக்க வச்சு தரிசனம் பண்ணணும்னு எங்களுக்கு ஆ செய்ண சாமி ரொம்ப பெரியவர் அதனால அதை சொல்லிப்பாளா சொல்லிக்காமல் இருக்கிறதுனால தான் அவ பெரியவா சுவாமி என்ன நமக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அது இங்கேயே நிறைவேறட்டுமேன்ட்டு உள்ளே வரேங்குறா வரலங்கிறார்த்த நேரம் ஆச்சு ஒரு சில பக்தாளை கூப்பிட்டார் பூர்ண கும்பத்தோட வாசல்ல தயாரா இருக்கணும்னு சொன்னார் அவளும் தயாரா யார் வரப்பறா என்னன்னு தெரியலையே சகடபுரம் சுவாமிகள் இங்க வந்துட்டார் தபவன் வந்துட்டான் முறைப்படி பூர்ண கும்பம் கொடுத்தா சுவாமி வெளியில வந்தார் அவர் வரவே இருக்கிறதுக்கு அதுவும் தண்டி சன்னியாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு தண்ட கமண்டலத்தோட இருக்கிற சம்பிரதாயமான உள்ள சன்னியாசிகள் அவளுடைய ஆச்சாரியனை தவிர வேற யாரையும் நமஸ்காரம் பண்ண மாட்டா யார பண்ணலாம் அப்படின்னா பெத்த தாயார பண்ணலாம் தன் குருவை பண்ணலாம் ரொம்ப இவாளுக்கு பல வருஷங்கள் முன்னாடி சன்னியாசம் வாங்கிட்டு வியாச பூஜையில சீனியாரிட்டி யாருக்கு இருக்கோ அவளுக்கு தண்ட நமஸ்காரம் பண்ணுவா பண்டரிபுரத்திலேயே ஒரு ஆத்திர பா பாண்டவங்களோட ஸ்ரீ பாதுகை இருக்கு மதன் மகராஜுங்கிற ஒரு வீட்டில் மகா பிரிவா அந்த கிரகத்துக்கு வந்து தண்டத்தினால அந்த பாதுக தொட்டு நமஸ்காரம் பண்ணினார் அது வழக்கம் இவர் என்ன பண்ணினார் சகடபுரம் பிரிவா சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் சுவாமிய இருக்கட்டும் அப்படிங்கிறார் மனசோட இருக்கட்டும்னு சுவாமி இல்லை இல்லை நீங்கள் எங்களை விடலாம் ரொம்ப பிரிவா எங்களுக்கு தாத்தா மாதிரி அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டேன் யாரு வந்து சுவாமியை நீங்க வாங்க உங்களை காரில கூட்டின்னு போறோம் ரெண்டு பேரும் சேர்த்து நிக்க வச்சு பாக்குறோம்னு சொன்னவா வெட்கப்பட்டுட்டான் இவ்வளவு பெரியவரா நமக்கு தெரியலையே குழந்த மாதிரி பழகிறாரே அதுக்கப்புறம் சுவாமியுடைய பெருமையை பத்தி அவர் பிரவச்சனமே பண்ணிருக்கார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்த ஞான ஒளியில பிரசுரமாயிருக்கு பேர்பட்ட ஒரு ஞானி நமக்கு எல்லாம் கிடைக்கிறது அதனால் இவாளுக்கு சேவை பண்ணி இவளோட கிருப்பைக்கு பாத்திரமானது ஒன்னே ஒன்னு போற வேற எந்த சாதனைகளும் தேவையில்லை இன்னைக்கும் அந்த ரெண்டு பிரிவாலும் எடுத்துட்ட புகைப்படம் இருக்கு இப்ப இருக்கிற பிரிவா ஒரு பக்தர்கிட்ட ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி இது மாதிரி எங்க குருநாத்தாலும் தபோனம் பிரிவாலும் சேர்ந்து நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டு இருக்கா அது எனக்கு வேணும் ஏதாவது கிடைக்கிறதா பாருன்னு ஒரு பக்தர்கிட்ட சொல்லியிருக்கார் அவர் தபோனம் வந்திருக்கார் யாரை கேட்கறது என்னன்னு ஒண்ணுமே புரியல நாங்க நாமசங்கீர்த்தனை உட்காந்து சுவாமியை பத்தி பேசிட்டு இருந்தோம் எதாச்சிய இந்த டாபிக் வந்தது இதை பத்தி பேசிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஞானாரந்த தரிசனத்துல இருக்கு இந்த விஷயம் அப்படின்னு புஸ்தகத்திலேயே போட்டிருக்கு நாமஜியும் எங்களுக்கு சொல்லியிருக்காரு உடனே அந்த பையன் ஆச்சரியப்பட்டு இந்த விஷயமா தான் நான் வந்தேன் யாரை கேட்கறதுன்னு தெரியல எங்க சத் சங்கத்திலேயே ஜெயராமன் அவர்கிட்ட இந்த புகைப்படம் கிடைக்கிறதுன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம் அவ்வளோ சந்தோஷப்பட்டு சகடபுரன் சுவாமிகள் அதை வாங்கிட்டு போனாரான் எங்க குருநாத்தால் அந்த மகான தரிசனம் பண்ணின போது கிடைச்சது அப்படின்னு சொல்லி அப்படி மகான்களுக்கு மகானா இருந்திருக்க முனி யோகீச்ச சேவித்தம் அப்படின்னு மகான்கள்லாம் சேவிக்கக்கூடிய நிலையில அப்பண்ணா சுவாமிகள் உள்ள வரார் பெரிய ஞானியவர் பிறப்புநாள வைஷ்ணவர் சுப்பிரமணிய உபாசனை அம்பாள் பக்தி உண்டு மந்திர சித்தர் அவர் நிறைய உயர்ந்த நிலைகளை கண்டவர் நாமாஜிய சுவாமியே அவர்கிட்ட அனுப்பிச்சு ஒரு நாலு மாசம் இருந்து அவர்கிட்ட சில விஷயங்களை தெரிஞ்சிடும் ஒரு காலத்தில் அனுப்பிச்சாரான் ஜெகநாதன் பெரியவர் அப்புறம் சவுந்தரா கைலாசம் நம்ம பெரியசாமி தூரன் இவ்வாளுக்கெல்லாம் குரு அவர் ரொம்ப பெரியவர் அவர் தப்போனை வரும்போது சுவாமி அப்படி உட்கார்ந்துருக்கார் இவர் இப்படி வரார் கூட ரெண்டு மூணு பேர் வரா சுவாமி இப்படி திரும்பி பார்த்தாராம் இவர் அங்கேயே நின்றுட்டாராம் சுவாமி முன்னாடி போங்கிறா கூட வந்தவா கொஞ்ச இரு என்னால் அசைய முடியலாம் கிட்டக்க வந்து பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணினாராம் கூட இருந்தவாள் அதே மாதிரி தானே பண்ணணும்னு நினைப்பா அப்படி குனியன் குடிஞ்ச முறிச்சு பண்ண உடனே தடுத்துட்டார் இந்த சூடு உங்களுக்கு தாங்காது வேண்டான்னுட்டாரான் நான் தொட்டுட்டேன் நீங்கள் தொட சொன்னாராம் அங்கிருந்த பக்தாள்கிட்ட சொன்னாராம் கனிஞ்ச நிலையில் இருக்கிற ஒரு ஞானி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இவர்கிட்ட இருந்து நாம பயன்படுத்திக்கணும் கால சொன்னாராம் அவர்கிட்ட பேசிட்டு சுவாமி சொன்னாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதிகம் போனா இன்னொரு பத்து வருஷம்தான் அதுக்கப்புறம் சுவாமி இந்த சட்டையை கைட்டிட போவதுன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கார் சுத்தி இருக்கிறவா சுவாமி ஏதோ வேடிக்கையா பேசுறாருன்னு நினைச்சா யாருக்கும் அதோட தாத்யம் தெரியாது வடகுமுறை அப்பண்ணா சுவாமிகள் சுவாமியை பத்தி பெருமையா பேசுறது திருச்சி சுவாமிகளே நம்மள்கிட்ட சொல்லியிருக்காரு அவர் அடுத்து புகைப்படமும் இருக்கு இந்த அப்பண்ணா சுவாமிகள் மூலமாக நொச்சூர் சுவாமிகள்னு சொல்லக்கூடிய சிதானந்த யோகி அப்படின்னு ஒரு பெரியவர் இப்போ பிரவச்சனம் பண்ணிட்டு நொச்சூர் வெங்கட்ராமன் அண்ணா அவர் வேற இவர் நொச்சூர் சுவாமிகள்னு அவ அகஸ்திய நாடி ஜோசியம் சொல்கிறவா அகஸ்தியருடைய வாக்காகவே நிறைய பாடல்கள்லாம் வாட்ட சுவடியில் இருக்கு அப்பண்ணா சுவாமிகளுக்கும் அவருக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு அதனால் அவர் அப்பண்ணா சுவாமிகள் மூலமாக குருநாதர் பதி சுவாமி தரிசனம் பண்ண வந்தார் நொச்சூர் சுவாமிகள் என்ன பாடுவாருங்கிறதுனால சுவாமி எதிர்க்க அவ சம்பிரதாயமா பாடக்கூடிய அகஸ்தியர் பாடல்கள்லாம் பாடினார் சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும் அகஸ்தியர் பாட்டு என்ன ரொம்ப எளிமையான தமிழ்ல தத்வார்த்தமாகவும் இருக்கும் தெய்வீகமாக ரொம்ப அத்வைத அனுபூதி உள்ள பாடல்கள் எல்லாம் உண்டு தனியா இதுக்குன்னு ஞான விசாரமான புஸ்தகங்கள்லாம் படிச்சு நம்மளை தயார் பண்ணிக்கணும்னு இல்லை அகஸ்தியர் பாடல்கள் எல்லாம் உள்ளடங்கின தபோவன தினசரி வழிபாடு பண்ணிட்டு நமக்கு என்ன வேணுமோ அது கடைச்சிடும் அத்தனையும் செல்ஃப் கண்டென்டா இருக்குதுல சாமி ரொம்ப ரசிப்ப இருந்த பாட்ட உடல் என்ற போர்வைக்குள் ஒழிகின்ற நான்யார் நரரூபமாய் வந்த நாராயண உடல் என்ற போர்வைக்குள் ஒழிகின்ற நான்யார் நரூபமாய் வந்த நாராயணன் நார் அயர் ஐந்து கோட்டைக்குள் அரசாழும் நான்யார் நரூபமாய் வந்த நாராயணந்து கோட்டை குட்டரசும் நான் யார் நரூபமாய் வந்த நாராயண ரொம்ப அற்புதமான முடியாத முளையாத முடிவான நான் யார் குறியாது குவியாது எல்லா விதமான சரீர விகாரங்கள் எல்லாம் சொல்லி இதுக்கு அப்பாற்பட்ட ஆத்மஸ்வரூபமானது யார் அப்படின்னா நான் எனக்குள்ளே இருக்கிற நாராயண ரூபமே அதுதான் என்னுடைய நிஜ வடிவம் இது என்னென்ன வெறும் போர்வே குளிருக்கு போத்தின்ட்டு போனால் அது நம்மளோட நிஜஸ்வரூபத்தை மறைக்கிறது இல்லையோ அப்படி மறைக்கிறாப்புல வெளியில் காட்டிக்கிறது இந்த சரீரம் உள்ளுக்குள்ளே என்புதோல் போர்த்த உடம்புன்னு தானே வள்ளுவர் சொல்கிறார் இருக்கிற ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு உணர்விக்கிற மாதிரி அற்புதமான பாடல் அது அப்புறம் அத்வமா சொல்றதே சில பேர் விகாரமா புரிஞ்சுப்பா என்னது நானே நாராயணன்னு அது அபத்தம் இல்லையோ அப்படின்பா நாராயணனே எங்கும் பரவியிருக்கார் பகவானத்தவர் வேற ஒண்ணுமே இல்லை உலகத்துல சர்வம் வாசுதேவ சர்வம் விஷ்ணு மயம் ஜகத் சொல்லிட்டா அப்ப இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற வஸ்து அவர் இல்லாமல் வேறையா எப்படி இருக்க முடியும் அவ சரீரத்துக்குள்ள விஷ்ணு இல்லை பகவான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அவரோட வியாபக தன்மைக்கே குந்தகம் விளைவிக்கிறாப்ல இருக்கு அப்ப அவருங்க உள்ள இருக்கார் உள்ள என்னவா இருக்கார் அப்படின்னு வரும்பொழுது உள்ளுக்குள்ள இருக்கிற அழியாத சுரூபமாகி ஆத்மாவாகவே இருக்காருங்கிறது மகான்கள் அனுபவத்தினால சொல்றேன் அதுக்கான கிரமமும் அதுலேயே வருது முதல்ல அத்யதமா அப்படியே சொல்லிட்டே வர்றார் பசிதாக அறியாத பரமாத்மனே நான் பகலற்ற இரவற்ற பரிபூர்ணனே நான் அஜபாவில் விளையாடும் அருள் இன்பமே நான் ஆனந்த நிலை காணும் ஜீவாத்மனே நான் தேனாய் இனிக்கின்ற சிவசக்தியே நான் தேகத்தில் விளையாடும் ஜீவாத்மனே நான் அத்தனை நானா ரூபங்கள்ல இருக்கிற அத்தனை சொரூபமும் நான் தான் அத்தனை உயிர்களும் நான் தான் அப்படி ஒரு அகண்ட பாவனையில சொல்லிட்டு அதுக்கான கிரமம் பின்னாடியே வருது ஓம் நமோ பகவத்தே நாராயணாய உயிருக்குள் உயிரான உனதுண்மை கண்டேன் ஓம் நமோ பகவத்தே நாராயணாய உயிருக்குள் உயிரான உனதுண்மை கண்டேன் ஓம் நமோ பகவத்தே நாராயணாய ஓயாத லீலா விபூத்த இது கண்டேன் ஓம் நமோ பகவத்தே நாராயணாய ஓயாத லீலா விபூத எது கண்டேன் அது அகண்டமா இருக்கிற பகவான் அனுபவிக்கிற ஷேக நீராம் ஆராதங்கள் அதிர்கின்ற திர யாழி அபிஷேக நீராம் ஆராத நிகாரணங்கள் கதிரோன் உக்கேற்ற கூர தீபம் காணும் பிரபஞ்சமோ கதிரோன் உனக்கேற்ற கற்பூர தீபம் காணும் பிரபஞ்சமோ நானா வினோதம் அதிருகின்ற திரையாழியே ஆகாசர் தர மழை கொட்டதே விஸ்வஸ்மயின் மகான் இருக்கிற உனக்கு அப்படி தானே பண்ண முடியும் அச்சுண்ட ஒரு சொம்புல என்ன பண்றேன் சம்பிரதாயத்துல செம்புலோ நீடித்தான் நான் பண்றேன்னு வருது உனக்கு அர்ச்சனை பண்றதுக்கு எந்த கடையில போய் பூ வாங்கி கட்டுப்படியாகும் ஆகாசத்திற்கு நட்சத்திரங்களை பறிச்சு பூஜை பண்ணலாம் ஆராதனை கெங்கு தாராகணங்கள் அந்த இவ்வளவு கற்பூரத்தை வாங்கி அதை பிக்க முடியாம பிச்சு ரொம்ப நேரம் ஆகி எரியவே எரியாம திண்டாடி கையில பாதி லிக்விட் கொட்டி இந்த வம்பே வேண்டாம் கதிரோன்னு உனக்கேற்ற கற்பூர தீபம் சூரிய பகவானே உனக்கு தீபம் அப்படின்னா பேர்பட்ட ஒரு நிலை எது வியாசராயர் வந்து திருப்பதிக்கு போயிட்டு இருக்கார் கனகதாசர் முன்னாடி பாராசுரனுட குரு குருகளை வரார் குருகளை வளருன்னு சொன்னே போறாராம் நந்தவனத்துல புஷ்பம் இவர் எனக்கு பறிக்க நேரம் இல்லையே இத்தனை பூவியும் பறிச்சு சீனிவாசா அப்படின்னு பூஜை பண்ணா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் நினைச்சுட்டாரான் கனகதாசர் அங்கேருந்து ஓடி வந்தாரான் ஏற்கனவே நான் மனசுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அதெல்லாம் நிர்மாலியா நீங்க நினைக்காதீங்க நிலைமை அது உதயத்தில் ஒளியாகி உலகம் தரிப்பாய் யுக முடிவில் ஒவ்வொன்றும் பிரிப்பாய் இதயத்து உனை கண்ட பின்பேது மாயம் எப்போதும் நீ வந்து செய்வாய் சகாயம் இந்த மாதிரி பாடல்கள் அப்புறம் எண்ணம் அனைத்தும் அவன் வசம் வைத்த பின் ஏக்கமும் என்ன அழகான பாட்டு ும் அவன் வசம் வைத்த பின் உண்டாமோ இந்த பேரொளி தேடி அடைந்தபின் சிந்தனை உண்டாமோ அவன் கை வைத்தருள் பெரும் காட்சி அளித்த பின் கம்பிதம் உண்டாமோ ஒரு பக்தர் கேட்டாரா கம்பிதம்னா என்ன சுவாமி குருநாதட்ட சாகுந்தளத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்லி காளிதாசர் எப்படி சொல்றார் ஒரு குரங்கு வந்து மரத்தை எப்படி உழுக்குமோ அது மாதிரி ஒரு நடுக்கம் ஏற்பட்டால் அதுக்குதான் கம்பிதம்னு பேருன்னு சுவாமி வியாக்கியானம் கொடுத்தான் அந்த நடுக்கம் எப்ப நிற்கும்னா பகவான் அபயகஸ்தம் கொடுத்துட்டான்னா நடுக்கம் நின்று போய்டுவான் அவன் கை வைத்து அருள் பெரிய காட்சி அளித்த பின் கம்பிதம் உண்டாமும் அருள் ஊரிய பின்பு இடையூறுகள் ஞான வெள்ளப் பெருக்கு விழுங்கிய பின்னரும் வேதனை உண்டாமோ இப்படியெல்லாம் பாட்டுகள் அப்புறம் நமக்கு ரொம்ப பிரசித்தமா பஜன தெரிஞ்சது பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள் வாபோ கணபதே பரிபூரண வாழ்வருள் வாபோ கணபதே கணபதே கணபதே முருகருமான் என்ன மாதிரியான அவளுக்கு உணர முடியும் அப்படி ஒரு கீர்த்தனம் நாயகன் தோன்றிடுவான் சிவ சத்குரு தோன்றிடுவான் கண்காணி கண்டு போற்றிடலாம் ஒரு காலத்தை காலனை மாற்றிடலாம் ஆனந்த மாமலர் தரும் சித்தத்திலே ஒரு மகிழ்ந்தவர் அத்திலே ஊழப்பவர் பக்தியிலே தெய்வம் ஒன்றென்றே உணர்ச்சக்தியிலே பெரிய பாட்டு ஒன்னொன்னு இருக்கும் வருகி வரி நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஸ்ரீசக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி அப்புறம் மாதா ஜெய்வோம் லலிதாம்பிகைன்னு பாடுறாமே இதெல்லாம் அதில் உள்ள பாட்டு அப்புறம் இந்த நொந்துடலம் கிழமாகி தளர்ந்து பின் நோயில் நடுங்கிடும்போது நாவி நிக்க மனம் இந்த உலகம் பூரா ஒரே மதுராதிபத்தேகே அகிலம் மதுரம்னு சொன்னார் வல்லபாச்சாரியாள் அவளுக்கு எங்கேயும் துக்கமே எங்கே பார்த்தாலும் இருக்கு அதுக்கு என்ன தாத்பரியம்னு இதில் வருது நாவி நிக்க மனம் இனிக்க நாம் இனிக்க பாடுவோம் அப்படின்னு உலகமே க்ஷமமா பஜனை பண்ணு அப்படின்னு மகரிஷி அகஸ்தியர் அனுக்கிறவங்க மன்னி நான் இந்த பாட்டெல்லாம் பாடுவார் சுவாமி ரொம்ப ரசிச்சு கேட்பார் சுவாமி சொன்னார் இதை நம்ம அச்சில் சேர்த்துருவோமே பிரிண்ட் பண்ணலாமேங்கிற எல்லா ஜனங்களுக்கும் பயன்படுமேன்னார் சுவாமி மாதிரி ஒரு பெரியவர் சொன்னால் மறுக்கலாமா மறுக்க முடியுமா இவர் மறுக்கணுங்கிற எண்ணமும் இல்லை இவா சம்பிரதாயத்து பெரியவா சொன்னதானே இவர் கேட்க முடியும் வேற வழி இல்லையே ஒரு நமஸ்காரம் பண்ண சுவாமி மன்னிக்கணும் எப்போ சொன்னாலும் நான் வந்து உங்க எதிர்க்க பாடுறேன் எவ்வளோ நேரம் வேணா பாடுறேன் இங்கே உள்ள வாழ்க்கலாம் வேணாலும் நான் பாட்டை கற்றுக் கொடுத்துடுறேன் ஆனால் இதை நேரடியாக அந்த ஓலச்சுபடியிலேருந்து கொடுத்து அச்சில் சேர்க்கணுங்கிற மாதிரி எங்க பெரியவா உத்தரவு பண்ணல பரம்பரை பரம்பரையா எத்தனையோ வருஷமா ஓலச்சுபடி வந்துட்டு இருக்கு அகஸ்தியரே உத்தரவு கொடுத்தா தான் இதை சேர்க்க முடியும்னு சொன்னார் ஆக முடியாதுங்கிறது இல்லையே அகஸ்தியர் சொன்னால் சேர்த்துடலாம் அப்படிதானே அவளைதான் முடிஞ்சு போச்சு அன்னைக்கு இரவு அவருக்கு சொப்பனமாகி அகஸ்திய மகர்ஷியே காட்சி கொடுத்து வேற ஒரு பக்தர் அகஸ்திய நாடி பார்த்துட்டு அகஸ்தியருக்கும் சுவாமிக்கும் என்ன தொடர்பு இருக்குங்கிறது சொல்றார் அவ ரெண்டு பேருக்குள்ள பெயர்பட்ட தொடர்பு இருக்குன்னா வந்து நம்மளுடைய சாதாரண கணிப்புக்கு அப்பாற்பட்டவா இல்லையா அன்னைக்கு ராத்திரி அகஸ்தியர் சொப்பனத்துக்கு வந்து சுவாமியிட்ட கொடுத்துரு அச்சல போட்டுருண்டார் அப்படித்தான் அந்த ஹரிகுண மாலைங்கிற புத்தகம் நமக்கு கிடைச்சது ஞானானந்த சுவாமி இல்லையான அந்த பாட்டெல்லாம் நமக்கு நீஜனை எல்லாரும் பாடுற ஸ்ரீசக்கரா சிம்மாசனம் எல்லாம் தெரியாதவளே கிடையாது இந்த வேதாந்த பாட்டுகள் சில பேருக்கு தெரியும் தபான சம்பிரதாயத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் தெரியும் எடுத்துண்டா சுவாமிக்கு தெரியாத விஷயமே கிடையாதுன்னு பரனூர் மகாத்மா கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் சொல்றார் பரமஹம்ச பாகவத சொல்லுவேன் அவரோட நிலைமை என்னன்னா உலகத்தில் இருந்து உலகத்தில் ஒட்டாத பரமஹம்சரா இருக்கார் பூர்ண பிரம்ம ஜானிய தவிர குழந்தை மாதிரி ஆடிடுவார் அவருக்கு தெரியாதே கிடையாது பாட்டுகளே கிடையாது பேப்பர்லாம் கூட ஹிந்துலாம் கூட அவர் பிரவச்சனம் பண்ண காலத்திலேயே பத்தி எல்லாம் வந்திருக்கு நாம சங்கீர்த்தனம் பேருக்கும் ஆதர்செய்வமா இருக்கார் குருநாதன் இன்னைக்கு எத்தனை பஜனை நடக்கிறது ஒரு பாகவதர் கொஞ்சம் பரிகாசமாக கூட சொன்னார் போதேந்திரால் ஐயாவால் சத்குரு சுவாமிகள் தெரியாட்டா கூட ஜனங்கள் மன்னிச்சுருவா போல இருக்கும் ஞானானந்த சுவாமி பாடாட்டா பஜனையே இல்லைங்கிறாப்பா அப்படின்னு கொஞ்சம் கிண்டலாவே சொன்னார் எங்கிட்ட அந்த அளவுக்கு சுவாமிக்கு பஜனை பண்ணக்கூடிய பாகவத பக்தாள் நடுவில் அப்பேற்பட்ட ஒரு முக்கியத்துவம் இருக்கு காரணம் என்னன்னா ராமசங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடிய மகான்கள் கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமிகளாக இருக்கட்டும் அபேதானந்த சுவாமிகளாக இருக்கட்டும் சங்குசுப்ரமணியம் பாகவதர் மாதிரி பெரியவாளாக இருக்கட்டும் பிரேமி அண்ணாவா இருக்கட்டும் நாட்டு அண்ணாஜிராவ் பாகவதராக இருக்கட்டும் ஹரிதாஸ் சுவாமிகளாக இருக்கட்டும் நாமாஜியா இருக்கட்டும் எத்தனை பாகவதாளர் அங்கே பாடாதவா கிடையாது அவர் எதிர்க்க நாமசங்கீர்த்தனம் பண்ணாதவா கிடையாது அபேதானந்த சுவாமி ஒரு சமயம் எங்கேயோ ஊருக்கு பஜனைக்கு போறார் போற வழியில வேனில் போறார் தபோன வாசல் வரல வேனில் வந்து யாரீங்கன்னா கொஞ்சம் கௌரவம் குறைச்சார் அதாவது சுவாமிக்கு அகௌரவமாக போயிடும் பக்தெலாம் இடங்கி நடந்து வரணும் அதான் மரியாதை அதனால தள்ளி வேனை நிறுத்திட்டு வாத்தியகாராளரை அங்கேயே வச்சுட்டு அவர் மட்டும் ஒரு கௌபீனதாரி தான் அவர் ரமண பகவானாலேயே மகாமந்திரம் உபதேசிக்கப்பட்டவர் லேசப்பட்ட சமாச்சாரம் இல்லை அங்கேருந்து நடந்து வரார் ஆசிரமத்துக்கு சுவாமியை பார்த்து நமஸ்காரம் பண்ணி ஒரு இடத்துல ரஜனைக்கு போகிறேன்லாம் சொன்னார் உங்களுக்கு பேர் தப்பாக வச்சுட்டானார் சுவாமி என்னன்ன பேதானந்தான்னு வச்சிருக்கணும் அப்படின்னா எனக்கு புரியலையே அபேதானந்தவர் தானே அப்ப அவளுக்கு மட்டும் வண்டியை வரவழிச்சு சுவாமி எதிர்க்கேனா பஜனை அவ்வளவு பிடிக்கும் சுவாமி அகஸ்தியர் பாட்டிலேயே வரதோல் படியடாம கடந்த சுத்த பிரம்ம பஜனையால் மகிழ்ந்து தோன்றும் கருணை மூர்த்தி பஜனைக்கு வசப்படாத தெய்வமே இல்லைன்னா சுவாமியை பெயர் பட்டவர் இல்லையா நாம கீர்த்தனம் அத்தனை ரசிப்பார் இன்னமோ ஒரு ஒரு சமயம் அயல் நாடெல்லாம் போயிட்டு பண்ணிட்டு அவங்க கேசட் எல்லாம் வந்திருக்கு அவருக்கு திருவண்ணாமலையில நிகழ்ச்சி அவருக்கு தெரியும் தபோனும் திருவண்ணாமலை பொறுத்த தபவனும் போக முடியாது சுவாமி பார்க்கணும் ஆசையா இருக்கு சுவாமியோட வேணும் ஆனா போனா சுவாமி பாட சொல்லி பாடினா என்ன ஆகும்னா நம்ம மெயினா ஒரு புரக்ராமுக்கு போயிட்டு இருக்கோம் ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் உட்காந்து கேக்குற தொண்ட கட்டி விடுத்தையை காப்பாத்தும் ஒளிவந்து என்னோட குரல் தான் அப்படின்னு அந்த கேசட்டை ஓட விட்டுருவான் அவருக்கும் பாட்டு கேட்ட ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நம்மளும் பாடாம தொண்டையை காப்பாத்திக்கலாம் அவருக்கு ஒரு எண்ணம் வந்தார் சுவாமிட்ட நமஸ்காரம் பண்ணினார் பஜனைக்கு போகிறேன்னார் ஆகோட்டைக்கு முதல்ல பாடிட்டு போகலான்னுட்டார் இது எதிர்பார்த்தது தான் உடனே அவர் என்ன பண்ணார் பக்கத்தில் இருக்கிற பிளக்கு இல்லை சொருகி இந்த டேப்பர் காட்டு இந்த மாதிரி புதுசாக வந்திருக்கு நம்ம பாடி பதிவு பண்ணதெல்லாம் அதை கேட்கலாம் அப்படியா எனக்கு குழந்த மாதிரி கேட்டுக்கிறார் இதுல என்னோட குரல் என்னோட பஜனை தான் இதில் இருக்கு இதில் போடுறேன் நான் பாடுறா இருக்கும்னு சரி அப்படின்ன போட்டார் ஆன் பண்ணார் சுத்தலை என்னென்னமோ பண்ணி பார்த்தார் ஒன்றும் நடக்கலை அப்ப கரண்ட் இல்லையோன்னு ஒரு சந்தேகம் வந்துருத்தோம் பக்கத்தில் இருந்த பக்தர்கிட்ட சொன்னார் கரண்ட் இல்லையா அப்படின்னார் சுவாமி உடனே இந்த பக்தரை பார்த்து போட சொன்னார் போட்டா ஓடுறது ஏன் இது மட்டும் வேலை செய்யல ஏன்னு யோஜனையா எடுத்து நேரம் கிட்ட நேரத்துக்கு கழுத்த இருக்கிறது இந்த டேப்பர் சுவாமி சிரிச்சுட மின் இருக்கிறது இந்த போட்டியை காட்டி சாரம் இல்லை தப்பு உணர்ந்துட்டார் உடனே பாடிவிட்டார் சுவாமி முன்னாடி பாடி முடிச்ச உடனே சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷம் சரி நம்ம ஆசைப்பட்டதுக்கு ஒருத்தர் பொட்டியை போட்டுடுவோம்னா இப்ப சுத்தர் தான் அது அப்படி நாம கீர்த்தனம் பண்ற வாழ்க்கையும் அந்த நாம கீர்த்தனத்தையும் சுவாமிக்கு அப்பேற்பட்ட ஒரு பிரியம் ஒரு வாத்யம் உண்டு கோபாலகிருஷ்ண பகதர் எல்லாம் வெடிய வெடி அங்க திவ்விநாம பஜனை பண்ணியிருக்கா சுவாமி எதிர்க்கையே சமயத்தில் பாகவத சுவாமிகளும் அவர் கூட வந்த ஒரு ரெண்டு பேரும் சுவாமியும் மட்டும் இருப்பாளாம் எந்த பக்தா இருக்காளோ இல்லையோ பாகவதர் என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை ஒரு இடத்துல சொன்னாராம் நான் மணிக்காகவும் பஜனை பண்ண மாட்டேன் மணிக்காகவும் பஜனை பண்ண மாட்டேனாரான் பாகவதர் ஆனால் சுவாமிக்கும் பாகவத சுவாமிகள்கிட்ட பேர்பட்ட ஒரு வாத்சல்யம் உண்டு அவர் தன் சரீரத்தை விட்டுட்டு கிளம்புறார் அப்படிங்கிறதே கோபாலகிருஷ்ண பாகவதர் புதுக்கோட்டையில் சரீரத்தை விட்டுட்டு வைகுண்டத்துக்கு நித்திய சூரியர்களோடு சேர்றதுக்கு யாருக்கு வேணுமோ போய் மரியாதை பண்ணிக்கலாம்னு சொன்னாரான் சுவாமி ஹரிதாஸ்வாமிகள் மும்பையில் இருந்திருக்கார் சென்னையிலிருந்து அடிச்சார் புதுக்கோட்டை பாகவதர் எக்ஸ்பயர்டு அடிச்சார் கிளம்பி வந்துட்டார் யாரிட தந்தி அடிச்சது கேட்டார் அந்த பக்தர் சந்தோஷமா நான் தான் குட்டு குட்டினார் புதுக்கோட்டை பாகவதர் எக்ஸ்பயர்டு போடுவாள் அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கிறார் புதுக்கோட்டை பாகவதர் அட்டைன்ட் மகாசமாதிக்கு போக முடியும் அவரோட நடந்த இடத்துல சுவாமி கோமாதா ரூபமா போயி அந்த பஜனை எல்லாம் சிரவணம் பண்ணிருக்கார் பாகவதெல்லாம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு அவரு உள்ள வந்துட்டார அது என்னது இந்த ஒரு வாசல் பசுமாடு நிக்கிறது சம்பிரதாய கீர்த்தனங்கள் வருது இல்லையா அதுல எல்லா விதமான பழங்களையும் வச்சு பகவானுக்கு நிவேதனம் பண்றதாக வரும் கட்டி பழம் நாரங்கன் விதலவீஸ் மாதவூதனா ஜய ஜய தேவீ ஜயா கிரு ஜலே இதுல சொல்லிருக்கிறபடி அத்தனை பழங்களையும் என்னென்ன நிவேதனம் என்னென்ன சொல்லிருக்கோ எல்லாம் ஒருத்தருக்கு ஆசை அது மார்கழி மாசமா இருக்கனால எல்லா பழங்களும் கிடைச்சது பட்சணங்கள் இவா பண்ணிட்டா மாம்பழம் கிடைக்கல அது ஒரு வருத்தம் அவளுக்கு எல்லாத்தையும் இப்படி சுவாமி முன்னாடி வச்சுட்டு சம்பிரதாய பஜன எப்படி சொல்லிருக்கோ அது மாதிரி பண்ண போறோம் ஆட்டம் இவா வேணும்னா முன்னாடி தோடை மங்கனம் குரு கீர்த்தனா இஷ்டபதி எல்லாம் பாட்டிட்டு இந்த கட்டத்துக்கு தள்ளி போட்டுட்டே போறான் ஏன்னா ஆள் அனுப்பிச்சிருக்கா மாம்பழம் கிடைக்கல சட்டுண ஒருத்தரை வந்து ஒரு கூட மாம்பழம் வச்சு நமஸ்காரம் பண்ணாரா நமக்கு வேணுங்கிறது வந்துருத்தோம் அந்த பாட்டை பாடிடுவோம்னாரா சுவாமி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு ஹாஸ்யமா இருக்கும் ஆனா அத்த லீலையா இருக்கும் சுவாமியோடது அண்ணாஜிராமா பஜனை தபவனத்துல கணேசாதி தியானங்கள் பாடிண்டே வர்றார் திடீர்னு ஒரு ஆள் நடுவில் நான் ஒரு பாட்டு பாடலாமான் சரி பாடுன்னார் பிள்ளை யார் சரஸ்வதி சுப்பிரமணிய சுவாமி பரமேஸ்வரன் அம்பாள் அப்படிதான் பாடுவார் இவர் அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் எதுவும் எடுத்தார் நடுவில் இவருக்கு அண்ணாஜிரா பக்தருக்கு ஒரே கோபம் விஷயம் தெரியாம எடுக்கிறான் என்ப்பா இப்ப இந்த பாடுறது இல்லையேன்னு சொல்லிட்டார் சாமி இல்லைன்னா இன்னும் நன்னா கோச்சு இருப்பார் சுவாமி இருக்கிறதுனால கொஞ்சம் மைல்டா சொன்னார் அவருடனே இவ்வளவு பெரிய ஞானி முன்னாடி உட்காந்துருக்கீங்க இன்னும் பிள்ளையார் முருகன் சரஸ்வதினு பேதம் எல்லாம் தெரிகிறது அப்படின்னு ஒரு மடக்கம் அடக்கி விட்ட வந்து அமைதி அமைதினு சொல்லி அந்த இடத்துல சாந்தி உண்டாக்கினார் அந்த எல்லாம் ஒண்ணுங்கிற பாவத்தில் ஒன்றும் அவர் பஜனை பண்ணலை இந்த பாகவதரை மடக்கிட்டோங்கிற எண்ணம் எல்லாரும் பிரசாத எடுத்து உட்காண்ட சுவாமி பின்னாடி நெய் வரப்போறது இந்த நெய் விடுற பக்தரை கூப்பிட்டார் சுவாமிக்கும் சொல்லும் போது விடுதலை மீற போறார் எல்லாருக்கும் நெய் விட்டுட்டே வந்தார் இந்த இலைக்கு விட்டாச்சு இவரை விட்டுட்டு அடுத்த இலைக்கு விட்டுட்டே போறாரு நெய் நெய் நெய்ன்னு கத்தினார் காதலையே விடல பாடு பயாச்சு என்னையாது அத்தனை பேருக்கு நெய் விட்டுருக்கான் எனக்கு மட்டும் விடலையே கொதிக்கிறது சாம்பாரோட வரவாட்ட எனக்கு நெய் இன்னும் வரலையே சாம்பார் வேணுமா வேணாமா சரி விடுங்க வேற வழி இல்ல சாம்பார் பெஞ்சு சாப்பிட்டு விட்டார் ரசத்துக்கு சாதம் வரப்போறது எனக்கே நெய் விடற எனக்கே நெய் விடல அப்படி கொதிக்கிறது சுவாமி இப்படி சிரிச்சுட்டே வந்தார் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டாரா சுவாமி எனக்கு நெய் வர்றேன் அப்படியா யார் நெய் விட்டா அப்படின்னாரா அதோ பாருங்க அவர்தான் நெய் விட்டேன் அப்படியா விசாரிக்கிறேன் நெய் போன அவ்வளவுதானே என்ன போயிட்ட அந்த ஆளை கூப்பிட்டு அவர் நெய் கேட்டுவிட்டார் இப்ப ரசம் போப்பறது இப்ப விட்டுடாத பாயசமும் முடிஞ்சிடும் சாதம் போட்டு மோர் விட்டவொன்னே நெய்யை விட்டுவிடும் அவரை சிரம இருக்கொண்டு சுவாமி சொன்னது அப்படியே மீறாமல் இவர் ரசம் பசைகிற விட்டு பார்க்குறாரு ரசத்தில் நீ விட்டுண்ட கூட நன்னா தான் இருக்கும் பரவாயில்ல திரும்பி திரும்பி பார்க்கறாரு நீ வரல பாயசத்து கூட விட்டுக்கலாமே திரும்பி பார்த்தார் அப்பவும் வரல சாமியாவது வந்தாருன்னா பரவாயில்ல அவரும் வரல சரி அவ்வளோதான் நமக்கு இன்னைக்கு நெய் இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டேன் நெய் நெய் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டேன் சாதம் போட்டாச்சு மோரை விட்ட உடனே அந்த ஆள் நேரம் வந்தார் மடமட நாலு ஸ்பூன் நெய்யை விட்டுவிடுவேன் அட அநியாயம் எப்படிப்பா சாப்பிட்றது விசாம இருந்தா கூட மோர்ஞ்சாத மாதிரி சாப்பிட்டு இருக்கலாமே இப்படி பண்ணிட்ட வந்த நெய் வந்து என்ன சுவாமி சாம்பாருக்கு நெய் விடாம கொண்ட நெய் விடுறே எப்படி சாப்பிடுறதுன்னு ஓ அப்படியா விடப்படாதா உள்ள போய் என்ன ஒன்னா தானே உள்ள ஒன்னா தான் ஆப்போறது ஆனா ருச்சின்னு ஒன்னு இருக்கொள்ளு இது இப்படித்தான் சாப்பிடணும்னு இருக்கேன் அப்படிதான் சாப்பிடணும் அப்படின்னு ஒண்ணு அப்படினும் சம்பிரதாயம் இருக்கு போல் இருக்கு நம்ம மீறுவானே அப்படின்னு நான் ஜென்மத்தில் அனுபவ ரூபாய் விளையாட்டு அந்த விளையாட்டுக்குள்ள ஒரு தத்துவம் சிவராத்திரிக்கு ஒரு பஜனை கோஷ்டி இங்கேந்து போறா சிவராத்திரி விதவிதமா சிவன் பாட்டு பாடி சுவாமி அப்படி அசத்தி ஒரு சந்தோஷம் வாத்தியம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு எல்லாம் நிறைய சந்தோஷமா கிளம்பி போறேன் ரூமுக்கு போயிட்டு கைகளை எல்லாம் அலம்பிட்டு நேற்று விபூதி விட்டுண்டு குங்குமம் எல்லாம் பெருசா விட்டுண்டு சந்திரமெல்லாம் விட்டு நல்லா கம்பீரமா நாம வஸ்திரத்துல யோக வேஷ்டி போட்டுண்டு வாத்தியகாரம் சுதி சேர்த்துன்னு அப்படி வந்து உக்காண்ட சாமி வந்து சிவபெருமான் யோக இன்னைக்கு எல்லாரும் அமைதியா தியானம் பண்ணுவோம் நேர்ந்துவிட்டேன் ரொம்ப செத்தை கழித்து பாட சொல்லுவாரோன்னு இப்படி நல்லா ரெடியாக பஜனைக்கு போஸ்டில் உட்காண்டிருக்கா எல்லாரும் அப்புறம் மெதுவாக மிருதங்கிஷ்டியாக இருந்துருந்தார் டோல் கிஷ்டியாக இருந்திருந்தார் ஆறுமணி காரத்தை மாமா நேரம் ஒத்துரா ரோமு இந்த பாகவதில் ஒரு நாலு பேர் மட்டும் இருந்தார் ரொம்ப வருத்தம் சுவாமி இப்படி இவ்வளோ வாசையாக வந்தோம் ஒரு ரெண்டு பாட்டு கூட பாட முடியலையே சுவாமி எதிர்க்க பாடணுங்கிற எண்ணம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு இன்னைக்கு பாட முடியலையே தாபமாக ஆயிடுத்த பச்சா தாபமாகிடு சுவாமி சொல்லிட்டு இருந்தனால அப்படி கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணினா பாடணும்னு நினைக்கிற வாழ்க்கை தியானத்தில் ஓடாது அதனால அப்படியே இருந்தார் அங்க ஞானபுரீஸ்வரருக்கு பூஜை எல்லாம் ஆன உடனே எல்லாருக்கும் பிரசாதம் எல்லாம் கொடுத்தா வடிகார் தாழ நேரம் அவ வந்தவா பக்கம் பக்கத்து ஊருக்கெல்லாம் கிளம்பின் இருக்கா ஏகாந்தம் சுவாமி கூப்பிட்டார் பாடணும்னு ஆசை இல்லையா ஆமான் நம்ம சருக்கெல்லாம் பகுத்து விடுவோம் உக்காந்து ஏகாந்தமா அந்த முழு பஜனையும் கட்டாராம் பக்கவாத்தியம் கிடையாது வாங்கி பாடுற ஆள் கிடையாது இப்ப பாடுறவர் எப்படி பாடினார்னா உருகி உருகி பாடுற எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாடனான் ஆசை கொண்டேன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ அப்புறம் இப்படியா போனா வாத்தியமான ஆயிடுச்சுண்டு வந்தா உண்டு இல்லாட்டாலும் இல்ல சுவாமிக்கு பஜனை அப்படி அந்த பஜனை அப்படி அமைஞ்சுதான் அப்படி பக்த அப்படி ஒரு வாத்சல்யம் பக்த வாத்சல்ய ஜலதிம்னா கடல் மாதிரி ஒரு வாத்சல்யம் ஒரு விளையாட்டா விளையாடுவர் அவளுக்கு ஒரு பாடம் முதல கத்து கொடுத்துடுவார் சுவாமி பாதபூஜை மண்டபத்தில் ஒரு நாள் உட்காந்துருக்கார் ஒரு குடும்பம் வந்து நமஸ்காரம் பண்ணினா அவள் கர்நாடகாவில் உள்ளவா அவளுக்கு ஒரு குழந்தை நாலு வயசு அந்த குழந்தை பிறவி ஊமை பேச்சு இல்லை அதுக்கப்புறமா ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கு அது நாலு மாத குழந்தை இந்த குழந்தைக்கு என்னென்னமோ வைத்தியம் பண்ணினா என்னென்னமோ பரிகாரங்கள் பண்ணால் எதுக்குமே சரியாகலை இப்ப யாரோ ஒருத்தர் சொன்னார் மணம்புண்டியில சுவாமிகள் பிருந்தாவனம் இருக்கு அங்க போய் மூணு நாள் இருந்து பிருந்தாவன பிரதக்ஷணம் பண்ணி ரகோத்தம சுவாமிகளை வேண்டினா சொப்பனத்தில் வந்தோ இல்ல யார் மூலமாவதோ அவர் வந்து இதுக்கு என்ன வழின்னு சொல்லிடுவார் சாட்சாத்த ராமரோட அம்சமாவே உள்ள பெரிய மகான் தபஸ்வி அங்க போனா நிச்சயம் நடக்கும்னர் சரி வாழும் வந்தா மூணு நாள் பினாக்கினியில் ஸ்நானம் பண்ணி பிருந்தாவனை பிரதக்ணம் பண்ணி அந்த மடியாக இருந்து அந்த சம்பிரதாயத்தெல்லாம் கடைப்பிடிச்சா மூணு நாள் பூர்த்தி ஆயிடுத்து இன்னும் நமக்கு ஒன்றும் அனுகிரகம் கிடைக்கலையேன்னு நினைச்சிட்டு இருக்கிறத ஒரு வயசான பெரியவர் ஒரு மாத்துவர் வந்து மூணு நாளாக எல்லாம் இருந்தாளா பிரதட்சணம் எல்லாம் பண்ணாளா எல்லாம் பண்ணினோம் இங்கே பக்கத்தில் கொடமுருட்டின்னு ஒரு கிராமம் அப்போ தப்பவனம்னு பேர் அங்கே ஒரு பெரியவா இருக்கா அவளை பார்த்துட்டு போங்கோ அப்படின்ட்டு போயிட்டார் ஓ இதுவே ரகோத்தம சுவாமிகள் உத்தரவாக இருக்குமோ அப்படின்னு அவளுக்கு பட்டு தப்போவனம் வந்திருக்கான் சுவாமி பற்றி ஒன்றும் தெரியாது பாத பூஜை நடக்கிறது சுவாமி உட்கார்ந்துட்டு இருக்கார் அவர் எடுத்து கொடுக்க எடுத்து கொடுக்க ஒருத்தரம் அந்த தப்போவனத்தில் அந்த நித்தியப்படி ரொட்டீன் இருக்க அதுவே ஒரு தனி அழகு அது ஒரு பாட்டில் ஒரு பக்தர் வடிவழகைன்னவெந்து சொல்வேன்டி வடிவழகைன்னவெந்து சொல்வேன் குருநாதன் குவலையத்தில் குருவடிவாய் வந்த உதித்த குருநாதன் குவலையத்தில் குருவடிவாய் வந்த உதித்த வடிவழகை என்னவென்று சூவே குருநாதன் திருவாய் மலர்ந்து தேவா என்றே அழைக்கும் வடிவழகை என்னவென்று சூழ வேண்டுவர் வேட்கையுடன் பாத பூஜை செய்யவே வேண்டுவர் வேட்கையுடன் பாத பூஜை செய்யவே நம் ஆண்டவர் சங்கநாதம் ஒழித்து ஆமோதித்து நாராயண கீதம் பாடி கோபாலன் சந்நிதி வந்தேன் நாராயண கீதம் பாடி கோபாலன் சந்நிதி வந்தேன் ஆரணம் காத்தவன் கரதாளத்துடன் தீர்த்தமடிக்கும் வடிவழகை என்னவென்றுவே சூழ்வே பாடல அப்பிரதாயம் உத்தரவு கிடைக்காது அவசரம் அப்புறமா அனுப்ப சர்வகாம பலப்பிரதான் ஒரு நாமம் யாரு பாதபூஜை வேண்டிக்கிறாளோ நினைக்கிற காரியம் நடந்துடும் இது சத்தியமா இன்னைக்கு நடக்கிறது தப்புவோனத்தில் பார்க்கக்கூடிய அதிசயம் இது அப்படி பாது பூஜை நடந்துருக்கு சுவாமி உட்காந்து ஆதிசங்கரோட ஸ்தோத்திரங்கள் அகஸ்தியர் பாடல்கள் எடுத்து கொடுக்க கொடுக்க எல்லாரும் பாடிக்கா ஆனந்தமான சன்னிவேசம் இவ குழந்தையோட போய் நமஸ்காரம் பண்ணினா சுவாமிக்கு குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவரே ஒரு குழந்தைங்கிறதுனால குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும் சுவாமி யாரோ கேட்டாலும் சுவாமிக்கு குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்குமா சுவாமி வந்து ஆமா குழந்தைக்கு தானே குழந்தைய பத்தி தெரியும்னாரா பதில் அதுக்கு குழந்தைகள்லாம் இப்படி அனுபவிச்சிருக்கா பாருங்கோ கன்னத்தோடு கண்ணம் வச்சு அவளை கொஞ்சி அவளை மடியில வச்சுண்டு அவளுக்கு சாதம் ஊட்டி விட்டு குழந்தைகளோட கட்டின்னு தரையில கோவிந்தா உருண்டு இப்படிலாம் பண்ணிருக்கார் ஒரு குழந்த அவ அம்மா அப்பா வந்து அந்த கறந்து கலந்து கொடுக்குற பால்லாம் நிறைய உண்டேன் கிளாக்ஸோ ஃபேரக்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு இல்லையா அதில் கிளாக்சோ தனம் குழந்தைக்கு கொடுக்குற ஒரு தாயார் அந்த சின்ன குழந்தையோட தபோனதுக்கு வீட்டுக்காரோட வந்திருக்கா அவசரத்தில் கிளாக்ஸோடீனும் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டா இவர் பண்ணின அவசரத்தில் திருக்கோலூரில் தான் இருக்கா தபோன் வந்த உடனே யாவன் வந்தது வீட்டுக்காரோட சொன்னாலும் கிளாக்ஸோடீன் கொண்டு வரல இன்னைக்கு நம்ம போய் எடுத்துன்னு வந்துடும் இல்லை நாளையை எடுத்து பாதுபூஜை நேரமாக எடுத்துவா அப்படின்னாரு சாமி முடிஞ்ச உடனே சாப்பிடும் பாரு நம்ம என்ன சாப்பிட்டுடுவோம் குழந்தை என்ன சாப்பிடும் பாவம் அப்படின்னு இந்த அம்மாவுக்கு தாபம் அக்கம் பக்கத்தில் ஒன்னும் கடை இல்லை வாங்கறதுக்கு வழி இல்லை அங்கே போய் நமஸ்காரம் பண்ண உடனே சுவாமி பிரசாதம் எடுத்துன்னு வந்துடுவோம்னு சொன்னாரான் உள்ள போய் கொஞ்சம் கஷாயம் எடுத்துன்னு பிரசாதம் எடுத்துன்னு வந்துடுவோம் ஏதாவது சரிண்ணா குழந்தைய தூக்கிட்டு இந்த பைய வச்சுன்னு எழுந்திருக்கிறான் குழந்தைய இங்கே கொடுத்துருவோம்னாராம் அந்த மாமா ரொம்ப தீவிரமாக பக்தி உள்ளவர் மாமிக்கு மரியாதை உண்டு சுவாமிகிட்ட சன்னியாசி அவர் வயசான கழவர் அவர் இந்த குழந்தைய வச்சுன்னு எப்படி பார்த்துப்பாரு நம்மளாலேயே முடிய மாட்டேங்கிறது குடுன்னு கேட்டுட்டார் குடு குடுங்கிறார் வீட்டுக்காரர் சரினு கொடுத்துட்டா குழந்தைய மடியில் வச்சுருந்தார் நம்ம போயிட்டு வரத்துக்குள்ள சுவாமி இந்த குழந்தையார்ட்டையா கொடுத்துட்டா என்ன குழந்தை அழுமே அதுக்கு ஒன்று ஆகாரம் கொண்டு வரலையே அந்த தாயார் குரே கவலை போய் பிரசாதம் எடுத்துன்னு திரும்பி வந்து பார்த்தா சுவாமி உட்காண்டிருந்த இடத்துல இல்லை வேறொரு இடத்துல இருக்கார் கையில் குழந்தைய காணும் தூக்கி வாரி போடுறது போய் நமஸ்காரம் பண்ணி சுவாமி குழந்தைன்னா அதோன்னார் பார்த்தா ஒரு பேர் ஒரு அம்மா இந்த குழந்தைய மடியில் வச்சுட்டு கிளாக்ஸோ கரைச்சி கொடுத்துட்டுருக்கான் இந்த அம்மா அங்கேருந்து கிட்ட போய் என்னோடய குழந்தைன்னா சுவாமி சொன்னார் கிளாக்ஸோ கொடுக்கணும் இந்த குழந்தைக்கு இந்த குழந்தையோட தாயார் மறந்துவிட்டா உன் பையில் உன் குழந்தைய குழந்திருக்கே அது இதுக்கு கொடுன்னு சொன்னார் அத அனுபவிச்ச மனுஷன் இன்னும் அனுபவிச்சவாள் இருக்க அப்போ இந்த தாயினும் சாலப்பரிந்து எத்தனை தத்துரூபம் என்னன்னா டோட்டலா சரண்டர் ஆயிடுவா என்ன வேணுமோ அவர்தான் அம்மா அப்பா தோழன் எல்லாம் தெய்வம் எல்லாம் அவர் அப்படி பார்த்துட்டு சுவாமி அப்படி இவா போறா புதுசா கர்நாடகாலேருந்து வந்த அந்த குடும்பம் சுவாமி நமஸ்காரம் சுவாமி அந்த குழந்தை அப்படினர் குடுத்துட்டா குழந்தைய வாங்கி மடியில் வச்சுட்டு சாமி சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கார் இந்த பையனுக்கு சின்ன பையன் நாலு வயசு பையன் இல்லையா அம்மாவை போட்டு பிடுங்குறான் ஜாடை காட்டுறான் எதுக்கு கொடுத்தேன் தங்கச்சி பாப்பா ஏன் கொடுத்த பிடுங்குறான் வாங்கிடுவா காத்தாட்ட வாங்கிறான் என்ன சொல்கிறான் அவன் இல்லை குழந்தைய உங்கள்கிட்ட கொடுத்ததுக்கு நாங்கள் உங்கள்கிட்டே விட்டுடுவோம்னு நினச்சின்னு இருக்கான் அதனால வருத்தப்பட்டு சொல்கிறான் ஏன் ஜாடை காட்டுறான் அப்படின்னார் உடனே அவளுக்கு பலபல கண்ணில் தண்ணி வந்து என்ன குழந்த பிறவி பேசாது அதுக்கு தான் மூணு நாள் பிரதட்சிணம் பெரியவர் உங்களை வந்து தரிசனம் பண்ண சொன்னார் பேச மாட்டானா அப்படினா இல்லிபான் கன்னடத்தில் கூப்பிட்டார் அவனை அணைச்சின்றார் அம்மா ஹெலும் அப்படின்னார் அம்மா அப்படின்னா அப்பா ஹெலும் அப்படின்னார் அப்பா ஹரி அப்படினா ஹரீனுட்டான் பேசுறான் அப்படிங்கிறான் அனுக்கிறான் சர்வ சாதாரணமா அது கூட ஒரு விளையாட்டா ரெண்டாவது ஆளுக்கு கூட தெரியாத அளவுக்கு ஊமைக்கு அருள் செய்தவா நம்ம ஸ்துத்தே நம்ம பாடுறோமே அந்த லீலை இதை உள்ளடக்கினதுதான் அப்படி அத்தனை பேரும் அருள் இன்பத்தில் ஏற்காடுக்கு கிளம்பி போற திருப்பியும் வண்டி பின்னாடி எடுத்து நாளைக்கு வச்சிருங்க ஒரு குரங்கு கூட்டம் வரும் அவளுக்கு ஆகாரம் வேணும் போட்டுக்கு தெரியும் ஒண்ணு அதே மாதிரி இருக்கா சரியா மத்தியான நேரம் ஒரு குரங்கு பற்றாலும் அவர் கையிலிருந்து அந்த பிரசாதம் வாங்கிக்கிறதுக்கு ஜீவராசிகள் வர்றத பார்த்த பக்தாலே உண்டு குரங்குகள்லாம் கூப்பிடுவார்க்கு ஒரு நேம் இருக்கான் வந்து வாங்கிட்டு போகமா ஒரு புகைப்படமே இருக்கு ஒரு வானம் வந்து சுவாமி பழம் வாங்கிக்கிறாப்பிலேயே உண்டு சரி இது மாதிரியான பிராணிகள் தானான்னு பார்த்தா சார் உக்காண்டிருக்கிற ஒரு சமயம் ஒரு நண்டு வாக்கள் இப்படி பெருசா அது பிடிச்சி கொட்டி விடுத்தா கடும் விஷம் தட்சணம் உசுருக்கே ஆபத்து நமஸ்காரம் பண்ணுற பக்தாவை சொல்றா சுவாமி கால எடுத்துக்கவங்க நண்டு வாக்களி வந்துருக்குன்னா அவரு உடனே பயந்த மாதிரி அப்படியா அப்படியா அஹாஹான்னு ஒரு ட்ராமா மாதிரி போட்டுட்டு அது கிட்ட காலை வச்சுட்டாரான் அது சுவாமியோடைய பாதத்தை பிடிச்சி ஒரு போடு போட்டு உடனே எல்லாரும் வச்சுச்சோ சுவாமியை கடிச்சு சுவாமியை கடிச்சுடுத்துங்கிற சுவாமி அப்படியே தலை சுத்துறாப்பில பால் கொண்டா அப்படின்னா உடனே கிடைக்கிறது பா சுவாமிக்கு முடிகளை போருக்கு பால் எடுத்துட்டு வந்தா பாலை வாங்கி கையில் வச்சுட்டார் சிரிக்கிறார் குடிக்கவும் இல்லை ஒண்ணும் இல்லை ஒருத்தரை கம்பு எடுத்துன்னு அடிக்க வர்றார் அதை அடிக்கப்படாது அப்படிங்கிறார் அப்புறமா அது அசையாம கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே நின்றுடுத்தோம் சுவாமி கிட்ட வந்து இப்படி பார்த்தார் கையில் அப்படி எடுத்தார் அதை அது என்ன ஜீவனோ உயிர் போறதுக்கு முன்னாடி சுவாமியை நமஸ்காரம் பண்ணிட்டு போனோம்னு வந்திருக்கு ஷிரடி பாபா விட்டு இது மாதிரி தான் ஒரு புலி வந்து நமஸ்காரம் பண்ணி பிராணனை விட்ட சரித்திரம் சாய சரித்திரத்திலே இருக்கு ஒரு வித்த புலி எடுத்துன்னு வருவான் அதே ஏன் கூண்டல விட்டுருக்க அதை அவுத்து எல்லாரும் பயப்படுவான் ஒன்றும் பண்ணாதுபார் அவித்து விட்டு அது நேரம் வந்து இவர் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே பிராணனை விட்டுவிடும் அது எந்த ஜீவனோ எப்படி கிருப்பப்படணும் நம்மளுக்குன்னா தெரியும் இந்த செத்துப்போன நண்டு வாக்கடை கையில் வச்சுட்டு சுவாமி அப்படி நந்தவனத்துக்கு போய் குழி பறித்து அதை போட்டுவிட்டு இந்த கேட்ட பால் அது மேலே விட்டுவிட்டு மூடி சித்தலிங்க மடத்திலேருந்து ஒரு சமயம் சுவாமி அவசரமா தபமானம் போனும் ஒரு குடும்பத்தையே உள்ள வச்சு புதைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டே வந்தாரான் ஒன்னும் புரியலையேன்னு கூட வந்த பக்தாள் தவிக்கிறா அன்னைக்கு ஒரு செவ் கட்டியிருக்கார் மேஸ்திரி அவரை கூப்பிட்டு ஒரு குடும்பத்தையே உள்ள வச்சு புதைச்சுட்டியே நாரா எனக்கு ஒண்ணுமே புரியலையே இதுக்கு அடியில் ஒரு குடும்பமே இருக்கு அப்படின்னு ஆறான் சரி இடிச்சுட்டுமா அப்படின்னு எடுத்துட்டு வந்தாரான் செவரை கட்டின செவரு இடிக்கிறதும் பிறந்த குழந்தைய கொள்றதும் ஒண்ணு நாராம் என்ன கட்டினதும் தப்புங்கிறார் இடிக்கிறதும் தப்புங்கிறார் என்னதான் பண்றது அப்படின்னா சில கயிறுகளை கொண்டு வர சொல்லி கட்டி அப்படியே அந்த கட்டடத்தையே நகத்தினாராம் சுவாமி அடியிலேருந்து ஒரு பாம்பு கூட்டம் அப்படியே கிளம்புறதான் எந்த நேரத்துல எந்த ஜீவன் எப்படி பிரார்த்தனை பண்றதுங்கிறது உள்பட தெரியும் இல்லையா மகாபாரதத்தில் ஒரு கதை உண்டு இது மாதிரியே பீமன் ஒரு சமயம் நினைச்சுட்டாராம் தன்னுடைய பக்தி பெயர் பட்ட ஒரு அந்தரங்க பக்தி கிருஷ்ணனுக்கு நம்ம பக்தி தான் வனத்துல இருக்கா வாழலாம் வந்துட்டாரங்க ரொம்ப அலுப்பா இருக்கு பீமசேனா கொஞ்சம் வெந்நீர் போடு அதனால நான் கிருஷ்ணா போட்டுறேன் ஒரு பெரிய பாத்திரத்துல ஜல துரப்பி மரக்கலைகள்லாம் உடைச்சுன்னு வந்து பத்த வச்சு கீழே வச்சான் நேரம் ஆறுது ஆறுது ஆறு ஜலம் சுடவே மாட்டேங்கிறது தொட்டா தொட்டா சூடே இல்லை இன்னும் நிறைய மரங்கள்லாம் கொண்டு வந்து உடச்சு போடுறான் ஏன் ஜனம் சுடலை தெரியலையே கொட்டு அது அப்படின்னார் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கொட்டினா அதுக்குள்ளேருந்து இத்தூண்டு குதிச்சு போறது ஒண்ணும் நான் தெரியாதனமோ உள்ள மாட்டின்னுட்டேன் இந்த ஜலம் கொதிச்சா நான் செத்து போயிடுவேன் என்னை வேண்டின்ண்டுது அதனால நான் கொதிக்க விடாம பண்ணிட்டேன் அதாவது அந்தரங்க பக்தி இந்த ஜீவராசி எப்படி பண்ணினாலும் பகவான் அதை ஏத்துக்கிறாருங்கிறதுக்கு ஒரு பட்சி ஒரு சமயம் வேற ஒரு பட்சினால விரட்டப்பட்டு கொத்தப்பட்டு கீழே விழுந்திருக்கு பறக்க கூட சக்தி இல்லை சுவாமி அதை பார்த்து எடுத்து கையில் அப்படியே வச்சு தடவி ஒரு கூண்டில வைக்க சொல்லி அதுக்கு ஆகாரம் கொடுக்க சொல்லி பக்கத்திலே இருந்து பார்த்துண்டு மறுநாள் அதை எடுத்து கையில அப்படி தடவி அப்படின்னு ஆரம் பறந்து வேடுத்து ஒரே மந்தகாசம் உடனே சுவாமிக்கு அப்படி சமஸ்தீவராசிகளுமே சுவாமிட்ட சலுகையோட பழகிருக்கு ரமண பகவான் சரித்திரத்திலும் இந்த மாதிரி லீலைகள்லாம் நாம பார்க்கலாம் துக்காராமோட அபங்கத்தில் ஜெகத்குரு துக்காரா மகாராஜ் அபங்கத்துல சித்த சுத்த கரி சத்ருமித்ரஹோதிங்கிற பாம்பா இருக்கட்டும் வியாக்ரம் புலியா இருக்கட்டும் ஒன்னு ஒண்ணும் சித்தம் வந்து நிர்மலமா அமைதியா இருந்துருத்துனா உன் பக்கத்தில் வர துஷ்ட ஜந்துக்களோ துஷ்ட சுவாவம் மனுஷனோ மாறி போயிடுவான் அப்படின்னா அதுதானே சுவாமியுடைய சுவாவமே அவர் சரீரத்து மேல ஓனான்னு ஏறி போறதை பார்த்துருக்கேன்னு ஒரு ஓனான் உடம்பில் ஏறினா ஒரு சிரிப்பு ஒரு அருவறுப்பு ஒரு உணர்ச்சியே இல்லையா செவத்து மேல ஓனான்னு ஏறி போனா நம்ம எப்படி வேடிக்கை பார்ப்போமோ அப்படி பார்த்துட்டு இருந்தார் சுவாமின் குழவி கொட்டிட்டு போனா கூட அது பாட்டுக்கு போறதும் சுவாமி எதுவுமே அவரை பாதிக்கவே பாதிக்காது வயல்வெளிகளில் சுவாமி சித்தலிங்க மடத்துல இருக்கிறத ஒரு சமயம் ராத்திரி நடந்து போயிடுவார் நாமாஜி ஹரிதா சுவாமிகள்லாம் பார்த்துட்டு இருப்பா சுவாமி எங்க போறாரு வராருன்னு தெரியாது ஒரு நாள் சுவாமி போன உடனே ஓசப்படாம பின்னாடி போய் பாக்குறா ஒரு வயல் வெளியில உட்காந்துக்கிறார் அக்கம் பக்கத்துலேருந்து எங்கெங்க இருந்தோ நிறைய பாம்புகள் வந்து உடம்பு பூரா அப்படியே சுத்திண்டுதான் சுவாமிக்கு நட்டுங்கி போயிட்டா நாக்கு ஒட்டி நொடுத்து வேர்த்து விட்டுடுத்தும் ஓசப்படாம சுவாமி கண்டப்படாம திருப்பி கிளம்பி நம்ம படுத்துட்டு இடத்துக்கே போயிடணும் அப்படின்னு கிளம்பி வந்தா கட்டில் இவளுக்கு முன்னாடி வந்து படுத்துட்டு இருக்கார் அவர் காத்தால ஏந்து இவாளை பார்த்து குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாராம் பார்க்கும் காட்சி எல்லாம் மாயம்னு சொன்னாராம் வேற ஒருத்தரும் இது மாதிரி தரிசனம் பண்ணியிருக்கார் தபவனத்திலேயே சமஸ்தீவராசிகளுமே சுவாமிகிட்ட அப்படி உரிமை கொண்டாடும் செல்லமாக யாருக்கும் அவரை பார்த்தாலே அபிஷித்தானந்தா சொல்றார் அவரோட திவ்ய திருமேனி அந்த சுயநலம் இல்லாத சுவார்த்தம் இல்லாத சுத்தமான அன்பு பிரேமை இதை வைப்ரேட் பண்றது அதனால யாருக்குமே அங்கே போனால் அவளோட சுவாவம் மாறி போயிடும் அதனாலேயே சுவாமி ரெண்டு மூணு நாள் தங்கி செல்வோம் அப்படி இருப்ப அவசப்பட்டு உத்தரவு கேட்கிறவாளுக்கு அதுக்குண்டான பலன்கள் கிடைக்கும் அதுவே விஷயம் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருந்துட்டா எப்பேற்பட்ட ஆபத்துகள் வரவிருந்ததோ அதை தவிர்க்கப்படுறதையும் அனுபவத்தில் பார்த்த பக்தான் உண்டு சென்னையிலிருந்து ஒரு குடும்பம் தப்போனும் போய் சுவாமிக்கு ஒரு மாங்கனி மாம்பழம் இருக்கிற ஒரு பாக்கெட் சமர்ப்பணம் பண்ற அல்போன்சா மாம்பழம் ரொம்ப ஒஸ்தி இப்போ மாதிரிலாம் எங்கே பார்த்தாலும் கிடைக்கிறது அப்படிலாம் கிடைக்காது அதனால் இது ஒரு வீட்டில் வச்சா பசங்களெலாம் தின்னுபடுறது அதனால் ரகசியமாக சுவாமிக்குன்னு தனியாக ஒரு அட்டைப்பட்டியில் போட்டு யாருக்கும் தெரியாமல் மூடி வச்சு வீட்டுலேயே ஒழிச்சு வச்சுட்டு பாக்கி இருக்கிறத பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு உயர்ந்த மாமா இடத்தை மட்டும் சுவாமிக்கு வச்சுட்டு காரை இங்கேருந்து கிளம்பி தப்பவோ நம்ம போய் சுவாமிகிட்ட நான் யாரும் இல்லாத போது கொடுக்கணும் இருக்கும்போது கொடுத்துட்டு சுவாமி என்ன பண்ணுவார் டக்குன்னு அதை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்துடுவார் சுவாமியும் சாப்பிடணும்னு இவ்வாழ காசை அதுக்காக அதை வச்சுட்டு இருக்கான் தபோனும் போனா வெடிக்காத்தால மூணு மணிக்கு வந்து குளிச்சுட்டு காத்துட்டு இருக்கான் சுவாமி ஏகாந்தமா இருக்க இதான் நல்ல சந்தர்ப்பம் கொண்டு போய் அதை கொண்டு போய் அந்த அட்டாடப்பாவை கொடுத்தா வெடியில மாம்பழ படமெல்லாம் ஒன்றும் இல்லை உள்ளுக்குள்ள இருக்குங்கிறது வாசனைனால தெரியலாம் சுவாமிக்கு அது கூட அவசியம் இல்லை கொடுத்துட்டா சுவாமியோட கையில் வாங்கின்றார் அந்த நேரத்தில் உத்தரவு நமஸ்காரம் ரஷ்யா பயின்ற அனுகிரகம் வேணும் இது உயர்ந்த ரக மாம்பழம் யாரும் சாப்பிட்டு கூடாது ரகசியமா பக்தியோடு பாதுகாத்து வச்சிருந்து ஏகாந்தமாக சுவாமிட்ட பிரியத்தோட கொடுத்துருக்க அந்த பழத்தை பிரசாதமாக கொடுக்குறோம்னு கொடுத்தார மனசில் இருக்கிற எண்ணம் உள்பட எல்லாம் தெரியும் அப்புறம் அவர் சொன்னார் நான் இந்த மாதிரி போறேன் அப்படின்னு உடனே சுவாமி சொல்கிறார் அங்கே விக்ரமாதித்த மகாராஜாவுடைய ஒரு சிற்றரசன் கட்டின பஞ்சாக்னி கோவில் இருக்கு உக்ரேன் கிட்டக்க அது போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோன்னு இவர் அசந்திப்பிட்டார் இவர் திருக்கோவில தாண்டினதில் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இவர் இப்படி சொல்றாரேன்னு அதுக்கப்புறம் இவர் வெளிநாடு போய் அவரோட காரியங்கள்லாம் முடிச்சுட்டு அங்கே விசாரிக்கிறார் ஆமா இங்க டர்க்மணிஸ்தான் இடத்துக்கிட்டக்காக இந்த மாதிரி இருக்குன்னா அங்கே போய் பார்த்தா நிஜமாவே ஒரு பஞ்சாக்னி கோவில் இருக்கு விக்ரமாதித்ய ராஜாவோட ஒரு சிற்றரசன் கட்டியிருக்கான் அந்த காலத்திலேங்கிறது இது எப்படி இவருக்கு தெரியும்னு ஒரு ஆச்சரியம் அதுக்கப்புறம் அந்த கோவில் அது கோவில் ரஷ்யாவில் வந்து கம்யூனிசம் இல்லையா கோவில் கோவிலாக இருக்காது ஒரு மானுமெண்டாக இருக்கும் தெய்வீகமா இருக்க முடியாது வெறும் நினைவு சின்னமா அது மேற்பார்வை பார்த்துக்கிற ஒருத்தர் விசாரிச்சார் இந்த கோவிலுடைய சமாச்சாரம் என்ன ஏதுன்னு கேட்டார் அவர் சொன்னார் சுவாமி சொன்ன தகவலோடு ஒத்து போறது இந்த கோவிலுக்கும் எனக்கு தமிழ்நாட்டில் ஒரு சுவாமிகள் சொன்னார் அவருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு தெரியல பார்க்கணும் ஏதாவது பழைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குமான் அவர் சொன்னார் ரொம்ப பழங்காலத்துல பேப்பர்லாம் கிடையாது தோல் நாளையே புத்தகம் மாறி பண்ணி வச்சிருப்பா அதில் இந்த கோவில் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு இண்டியன் சயின்ஸ்லாம் இருந்து இந்த கோவிலை பார்த்துட்டாங்கிற ரெக்கார்ட்ஸ் உண்டு அதில் பார்த்துடலாம் மசினால் கையெழுத்து போட்டிருப்பா நீங்கள் பார்க்கலாம் நான் பார்த்தா எஸ் ஞானானந்தகிரின்னு கையெழுத்துருக்க அதில் அவரே சொன்னார் இந்த சமாச்சாரம்லாம் நமக்கு அவர் அந்த பெரியவர் தான் சாமிகிட்ட ஒரு சமயம் பேசும்பொழுது நம்ம தர்மத்துல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்க சுவாமி வேத சாஸ்திரங்கள் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுண்டு அதை வாழ்க்கையில ஒருத்தரை கடைப்பிடிக்கணும்னா அதுக்கு பல காலம் ஆகும் அத்தனையும் சொல்லலாமே நாரா சுவாமி மகிழ்வித்து மகிழ் அப்படின்னாரா சுவாமி சொன்ன மெசேஜ் இது என்னன்னா அடுத்தவாழோட சந்தோஷத்துல மட்டும்தான் நம்ம சந்தோஷமே இருக்கு நம்ம வாழ்க்கையில மாத்தி தானே கடைப்பிடிக்கிறோம் அடுத்தவா துன்பத்துல கட் சந்தோஷப்படுறோம் நாங்க இல்லையா அப்படி இல்லாதபடிக்கு பரத்தையார் அப்படிங்கிறதே ஒருத்தர் இல்லைங்கிறார் மகான்கள் ரமண பகவான் சொல்றாரு பிறருக்கு கொடுப்பதெல்லாம் ஒருவன் தனக்குத்தானே கொடுத்து கொள்கிறான் அதுதானே வாஸ்தவம் அந்த மாதிரியான ஒரு பிரேமைய ஒரு அன்பை வளர்த்து தபோவனத்து பக்தால் ஒரு குடும்பமாக்கி வச்சிருந்தார் சுவாமி ஒருத்தொத்தருடைய அனுபவங்கள்ங்கிறது ரொம்ப விஸ்தாரமா இருக்கு சொல்லிட்டே போகலாம் அதுக்கு முடிவே கிடையாது ஞானானந்த லீலா வைபவத்துக்கு முடிவு கிடையாது பொன் பரமகுரு சார் சொல்றார் கடலூர்ல இருந்தேனா போலீஸ் அதிகாரியா அடிக்கடி வந்து தப்போன்னுதான் தரிசனம் பண்ணுவேன் திடீர்னு என்ன கோயம்புத்தூருக்கு மாத்திட்டா ரொம்ப வருத்தமா போயிடுத்து ஆர்டர் வந்துடுச்சு என்ன பண்றது சுவாமி டப்பை சுவாமி கடலூர்ல இருந்தவர்கள் அடிக்கடி உங்களை தரிசனம் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ கோயம்புத்தூருக்கு மாத்திட்டா இங்கேயே இருந்தா உங்களை வந்து அடிக்கடி தரிசனம் பண்ணலாம் நீங்க தான் அனுகிரகம் நம்ம ஒண்ணும் அதிகப்படியா வேண்டிக்கலையே நியாயமான வேண்டுதல் தானே அப்படின்னு சொல்லிட்டு எந்த நேரத்தில் வேணா எங்க வேணா போற மாதிரி ஏதாவது பதவி இருக்கா நம்ம இலாக்காவில இருக்கு சிஇடி பதவி அப்படியே வேண்டிப்போமே அப்படின்னாரான் அந்த நேரத்தில் ஜவஹர்லால் நேரு தமிழ்நாட்டுக்கு வர்றார் முதலமைச்சராக இருந்த காமராஜர் வந்து எந்தெந்த போலீஸ் அதிகாரிகள் எங்கெங்க இருக்காலும் அவளை மாத்தப்படாதுன்னு ஒரு மாற்று ஆர்டர் போட்டுட்டாரான் அதனால வேறொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு ஊருக்கு மாற்றல் அப்படிங்கறத திருப்பி சுவாமி வந்தார் சுவாமி ஆமா அந்த ஊரை விட பாண்டிச்சேரி கிடைச்சிட்டா நமக்கு ரொம்ப கிட்டக்கல தப்ப அப்ப அப்படியும் ஆகட்டுமே அப்படின் ஆறாவது மாசம் பாண்டிச்சேரி டிரான்ஸ்பர் ஆயிடுது என்ன சங்கல்பமோ அப்படி நினைச்சுட்டா நினைச்சது அதுவும் விளையாட்டா நடக்கும் கடலூர்ல இருந்த காலகட்டத்தை சொல்ற போலீஸ் கம்யூனிட்டி சேர்ந்து ஒரு பிள்ளையார் கட்டணும்னு நினைச்சா உடனே அது எப்படியாவது சுவாமி சொல்லணும்னு சுவாமி நடக்கணும் சுவாமி வந்து வேண்ட நடத்திடுவோமே நம்ம அப்பா அவரோட தகப்பனார் வந்து ஒரு இல்லற ஞானி பொன்னையா சுவாமிகள் மொ முதல்ல அவள் அப்பா சித்தி ஆனதுக்கப்புறம் ஜட்ஜி பலராமையாவோட தான் சுவாமியை பார்க்க வரார் சுவாமியை அவர் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது அவள் அப்பா சொல்லுவாராம் நான் காலம் ஆயிட்டா நீ வருத்தப்படாதே தப்போ உன் சுவாமிகள் இருக்கார் உன்னை வழிகாட்டுவார்னு சொல்லுவாரான் அதுக்கப்புறம் அப்பா காலம் ஆனதுக்கப்புறம் வந்து ஜட்ஜி பலராமையோட வந்தபோது இவர் சுவாமிக்கு இவர் அறிமுகப்படுத்துறதுக்கு முயற்சி கொண்டார் இவர் போலீஸ் அதிகாரி பரமகுருன்னார் அவ குரு பரம்பரை இல்லையோ பொன்னையா சுவாமிகள் பிள்ளைதானே என்னாரான் கப் நமஸ்காரம் கிளம்பி சன்னியாசியா போறது ஒரு வகை கல்யாணமாக இருந்து பற்றல ஞானியா இருக்கிறது மூணாவது வகை அதுதான் குடும்ப இருக்கும் அப்பேற்பட்டவர் பொன்னையா சுவாமிகள் அப்பேற்பட்ட ஒரு மகானவர் அந்த பரம்பரை இவருக்கு விசேஷமான ஒரு அனுகிரகம் உண்டு அவரு சொல்ற கடலூர் நம்ம அப்பா சஞ்சாரம் பண்ணிருக்கார் அதனால அங்க இருக்கிற விக்னேஸ்வரர் கோவில் சாநிதியம் இருக்கட்டும் ஏற்பாடு பண்ணி தரணும்னு எல்லாரும் அப்படியா நடத்திடுவோம் பேசிட்டு இருக்கிறதே ஒருத்தரங்க வந்து காரிலிருந்து இறங்குறார் பெரிய விநாயகர் எடுத்து வர கடலூர் கிட்ட ஆனைக்குப்பிள்ளையார்க்கு ஆனைக்குப்பம் பிள்ளையார் வந்துட்டாரம் யாரோ ஒருத்தர் பண்ணிட்டேன் நேத்திர உண்மையில கண்ணு திறந்தாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வச்சுக்கப்படாது அவர் வரவே இல்லை பணம் கொடுத்துட்டார் என்ன பண்றதுன்னு ஆமா அந்த பிள்ளையாருக்கு இடம் தயாராகிடு அங்க கொடுத்துருவான் முடிஞ்ச தட்சணம் அந்த இடத்துல நடத்தி கொடுத்து கும்பாபிஷேகத்துக்கும் போய் கூட அங்க இருந்து அந்த சித்தியும் ஞானமும் செந்தமிழ் கல்வியும் தினம் தினம் பக்திக்கும் யோகமும் வேதாந்தமாக பறையின்ப முக்திக்கும் தந்தருள சத்குருவின் வழிவாய் முளைத்தெழுந்த சித்தி விநாயகனின் செந்தாமரை பாதங்கள் போற்றி செய்வோம்னு ஒரு ஆசு கவி உடனே எழுதி அங்கேயே அனுகிரகம் பண்ணிட்டேன் அந்த பிள்ளையார் அங்க பிரதிஷ்ட பண்ண சொல்லி பொன்னையா சுவாமிகளை பத்தியும் அங்க பிரவச்சனம் பண்ணினாராம் அவன் அதிஷ்டானத்துக்கும் ஒரு சமயம் கூப்பிட்டு இருந்த பொழுதும் இல்லற ஞானி ஒரு காந்தம் மாதிரி அவர் அங்கேயிருந்து இழுத்தார் இந்த ஊசி அங்கேயிருந்து தபவோனத்திலேருந்து வந்ததுன்னு சொல் தன்னை ரொம்ப தாழ்த்தி சொல்லின்றார் பெரிய மகான்கள்லாம் மதிக்கிற ஒரு நிலைமையில இருந்தா கூட எப்பவும் ரொம்ப ஒன்றும் தெரியாத மாதிரி சௌலபியமாகவே சுவாமி பழகிறதுங்கிறது அவருடைய குணாதிசயமா இருந்திருக்கு பவ்யகுணாலயம் பண்டித சேவியம்னு மகான்கள்லாம் அவர் புரிஞ்சுண்டு அவரை நமஸ்காரம் பண்றா ஆனா எல்லார்ட்டையும் அவர் சகஜமா தன்னை காட்டிக்காமலே இருந்திருக்கார் ஒரு ரமண பக்தர் சுவாமிய பார்க்க வர்றார் ரமண பகவான் சித்தியான பிறகு யாரோ ஒரு சாமியார் இங்கே உட்கார்ந்து இருக்காராம் எதோ பண்றார் இதை பண்றார் அங்கே போனா குழந்தை பிறந்தது கல்யாணம் ஆச்சு வேலை கிடைச்சதுன்னு சொல்றாரு இதெல்லாமா இவாளுட வேலை ஞானிகளா இருக்கிறவா ஜனங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும் அதுக்குதானே இவா இருக்கா இப்போ இதெல்லாம் சின்ன சின்ன சாமியார்கள் பண்ணுற வேலை அப்படி ஒரு எண்ணம் ரமண பகவான் உயர்ந்த ஞானி அங்கே போனா ஞானம் வேற ஒன்றும் கிடையாது இவர் இப்படி இருக்காரு அப்படிங்கிற எண்ணம் பக்கத்திலேயே தபவனதுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்துலேயே இருந்து கூட சாமி வந்து பார்க்கவே மாட்டாரான் ரமண பகவான் சித்தியான பிறகு ரெண்டு வருஷம் கழிச்சு ஏதோ யாரோ சொன்னான்னு ஒரு தவ போய் அதுதான் வருவோமே அப்படின்னு வந்திருக்கார் வந்த உடனே சுவாமியிட்ட நான் நான் ரமண பக்தன் சொன்னாரான் அப்படியா அப்படி சாமி சந்தோஷமா கேட்டுனாரா ரமண பகவானை நம்ம குருவா வச்சுருக்கோமே நாம தெரிஞ்சுன்ன விஷயங்களை கொஞ்சம் சொல்லலாமே அப்படின்னாரா ஞானம்தான் ஒரு மனுஷன் அடைய வேண்டியது பாக்கி எல்லாம் அல்ப விஷயங்கள்னாராம் ஆகா ரொம்ப அழகான விஷயம் மேற்கொண்டு அப்படின்னாராம் தர்ம அர்த்த காம மோக்ஷது வித புருஷார்த்தங்கள் சொல்லியிருக்கு அதுல மோட்சம்ங்கிறது தான் வாழ்க்கை லட்சியமா இருக்கணும் ஆனா அதை விட்டுட்டு ஜனங்கள்லாம் லௌகிக விஷயத்தில் ஈடுபட்டு யாருக்கும் உயர்ந்த விஷயத்துல நாட்டம் இல்லை அப்படின்னு ஒரு மேதாவித்தனமா பேசினாராம் ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னாரா சாமி இந்த புருஷார்த்தங்களை கொஞ்சம் விளக்கி சொல்லாம என்ன அர்த்தம்னா என்ன காமம்னா என்ன மோக்ஷம்னா என்ன இங்க உள்ள வாழ்க்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது சுவாமி ரொம்ப படிக்கல சொல்லலாமா இவருக்கு சட்டுன்னு அந்த நிமிஷம் பேச்சு வரல தடுமாறி போயிட்டார் முகத்துக்கு நேருக்கு நேர் பார்த்துட்டு தடுமாறி என்ன தயக்கம் சொல்லலாமே அப்படிங்கிறார் ஓ நம்ம சொன்னா இவருக்கு என்ன புரிய போறதுங்கிற எண்ணமா அப்படின்னு அவர் அவருக்கு வேர்த்து விட்டு அடுத்த கஷணம் அந்த ஞானானந்த பகவான் அங்கே மறைஞ்சாராம் கோவனாண்டியா ரமணர் தரிசனம் கொடுத்தாராம் அப்படியே ஞானானந்த தரிசனத்தில் உள்ள சம்பவமே இது ரமண பகவானே அந்த இடத்துல தரிசனம் கொடுத்த உடனே குருநாதா நான் ஏதோ படித்த திமுற காட்டுட்டேன் என்னை மன்னிச்சுருக்கோன்னு கன்னத்தில் போட்டுன்னு சரணத்தில் விழுந்து ஓன்னு அழுதாராம் சுவாமி அப்புறம் அவரை ஆசுவாசப்படுத்தி உட்காத்தி வச்சு இந்த சத்துர்வித புருஷார்த்தங்களை பற்றி சுவாமியே பிரமாதமான பிரவச்சனம் பண்ணினாராம் தமிழ் பண்டிதர்கள் சில பேர் வரா சுவாமி ஏதோ சொந்தமிழாம் பேசுற சிலப்பதிகார மாதிரியான இலக்கியங்கள்லாம் அவருக்கு தெரியறதுக்கு வழி இல்லைன்னு அவளுக்குள்ள பேசிட்டு சிலப்பதிகாரத்தை பத்தி அன்னைக்கு பேசிட்டு இருக்க யார் மனசுல என்ன எண்ணம் ஓடுறதோ அந்த ஓட்டத்துக்கு ஏத்த பதில் ஆனா அதோடைய என்னன்னா நம்மளுடைய மனசுல இருக்கிற ஓட்டம் ஆட்டம் எல்லாம் அடங்கி போயிடும் மனசு அப்படி அமைதியாயிடும் இந்த குருநாதர் சமஸ்த தேவதைகளும் அங்கே பிரதிஷ்ட பண்ணினாருங்கிறத பார்த்தோம் ஞான கணேசர்லேருந்து ஞான ஆஞ்சநேயர் வரையில் சுவாமி போறத கூடவே சில பக்தர்கள்லாம் வருவா சுவாமி உடனே இங்க என்ன இருக்கு அங்க போய் பார்ப்போம் கோவிலுக்கு போவோம் அப்படின் ஒரு அம்மா சொல்றா மனசில் நான் நினைச்சிட்டேன் கோவிலில் என்ன சுவாமி இருக்கு நீங்க வச்ச விக்கிரகங்கள் தானே இருக்கு சாமி இங்கே தானே போறது அப்படின்னு உடனே அந்த அம்மாவை திரும்பி பார்த்து நம்ம மட்டும் இப்படி வந்துரும் அவள்ன கோவிலுக்கு போட்டுமுன்னாரு ஒரு மூர்த்தியா பார்த்து வழிபட்டு அதுல ஒரு ஈடுபாடு வருதுங்கிறத நமக்கு பழகி போயிடுத்து நம்ம மனுஷ சுபாவத்திலேயே நம்மள மாதிரி சாதாரணமா இருக்கிற தெய்வீகம் இருக்கும்னு உணர முடியல நம்மளால விவேகானந்தர் சொல்றார் பகவான் எங்கும் அகண்டமா இருக்கான்னு சொல்றது நம்மளும் ஏத்துக்கிறோம் அத பகவான் இல்லாத இடம் சொல்றோம் அப்படின்னா பகவான் எங்க இருக்கான்னு அது ஆகாசத்தில் இருக்கான் காற்றுல இருக்கான் நக்சத்திரங்கள் இருக்கான் சமுத்திரங்கள்ல இருக்கான் மலைகள்ல இருக்கான்னு சொல்ல முடியறதே நம்ம பக்கத்தில் இருக்கிற மனுஷாளுக்குள்ளேயும் இருக்கான்னு நமக்கு தோண மாட்டேங்கிறது அப்படி தோணி போயிடுச்சுன்னா துவேஷத்துக்கு ஏது இடம் ஒத்தத்திற்குள்ளையும் அவர் இருக்காருங்கிற அனுபவத்தில் புரிஞ்சுருத்துனா விகல்பத்துக்கு இடம் கிடையாது ஆனா மகான்கள் அது அப்படி அனுபவத்தில் காட்டுறா ஒத்தத்தருக்கம் ஒருத்தருக்கு அவ ஏதோ ஒரு பணக்காரரோட பிரச்சனை அவர் என்ன பண்ணார் இவருக்கு வெளியூருக்கு டிரான்ஸ்பர் வர ஆப்பல ஏற்பாடு பண்ண சொல்வாக்க பயன்படுத்தி தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரே உடனே அவர் வந்து சுவாமி நம்ம போய் வேலையில சேர்ந்துட்டு உடனே லீவ் போட்டுட்டு வந்துருவோம் நமக்கு சாதகமா ஆயிடு சுவாமி சாதகமா ஆயிடுது சுவாமி கிருப்பேல ரிவர்ஸ் ஆயிடுது ஆர்டர் இவர் ஊருக்கே வந்துட்டார் சுவாமி அவருடைய முயற்சி பழிக்கல சுவாமி கிருப்பியில நான் திருப்பி என் ஊருக்கே ஆ அது சரி ஆனால் அப்படி பண்ணினவர் மேலே மனசில் விரோதம் இருக்கப்படாதுன்னா சார் அந்த மாதிரி பண்ணினாருன்னு ஒருத்தரை நினைக்கிறோமே அவர் மேலே மனசில் விரோதம் இருக்கப்படாது விஷம் வச்சு ஒருத்தரை கொல்றதுக்கு முயற்சி பண்ணினான் விஜயதசமி அன்னைக்கு ஒருத்தரை ஆத்துக்கு கூப்பிட்டு விஷம் வச்சு ஆகாரம் கொடுத்து அவர் கொல்றதுக்கு முயற்சி பண்ணான் தயாதிகளுக்குள்ளேயே அவருக்கு விஷயம் தெரியாது தபவன் வந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு போறார் சுவாமி சாப்பிட்டுட்டு போவோம்னா பிரசாதம் எடுத்துக்கலான்னு இல்லை ஒருத்தர் ஆத்துக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்கா சுவாமிக்கு தெரியும் அதுக்குதான் இங்க சாப்பிட்டு போயமா பிரசாதம் எடுத்து அங்கையும் சாப்பிடுவோம் வயதுல ஏது இருக்கும் சுவாமி வார்த்தையை மீற முடியல சாப்பிட்டு போனார் அங்க உபசரணும் அப்படியோ உபசரணம் போட்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் தப்போனத்தில இருந்தான் வரேன் சுவாமி பிரசாதம் கொடுத்தா அனுப்பிச்சார் இங்கே வரப்போறேன்னு அவர்ட்ட சொன்னேன் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிவிட்டார் இப்போ திருப்பியும் போய் அவங்க சாப்பிட சொல்லிருக்கா நான் என்ன பண்ணுவேன் வயத்துறையே இடம் இல்லையான இவ்வாறு ஒரே ஆச்சரியம் நல்ல வீரியம் முடில விஷமாச்சே இவன் நான் பேசின்னு இருக்கானே ஒன்னு ஆகலையே தடை சுத்தி கீழே ஆச்சரியம் அவள் ஒரு சிலவர் இவர் கூட வந்திருக்கா தபவனத்துக்கே விருந்து நன்னா நடந்ததான் ரொம்ப நன்னா நடந்தது அப்ப இங்க திருப்பியும் சாப்பிடுவோம்னாரான் சாப்பிட சொன்னாரான் என்னாலும் முடியல இல்லை சாப்பிடணும் காரணமா சொல்றது சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொன்னாரா அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல சாப்பிட கூப்பிட்டா ஆகாரத்துல விஷம் கலந்துட்டா அது பாதிக்கப்படாதுங்கிறதுக்கு அவ மேல மனசுல எந்த வருத்தமும் இருக்கப்படாதேங்கிறார் அனுகிரகத்தை பண்ணிட்டு இது இப்படி நடக்கிறதுங்கிறது ஒரு லீல இதனால அவன் மேல நமக்கு துவேஷமும் கோபமே வரவேப்படாது சுவாமிய பரீட்சை பண்றதுக்கு ஒருத்தர் வந்தார் சுவாமி வீட்டுல மனைவிக்கு உடம்பு சரியில்ல சுவாமி கொஞ்சம் விபூதி கொடுங்க விபூதி வேணும்னா குருக்களை கேளு மருந்து வேணும்னா மருத்துவரை கேளு எங்கிட்ட வந்து கேட்கறீன்னார் அவர் ரொம்ப கெஞ்சிறார் பக்கத்தில் இருக்கிறவா சொல்றா சுவாமி விபூதி கொடுக்கலாமேனு சுவாமி தலையாட்டுட்டார் அவர் போன உடனே சொன்னாரா காவியை கட்டின்னு ஊரை ஏமாத்துறான்னு நினைக்கிறான் மனசில் பகவானே இவ்வாழையும் நன்னா வெயின்னு சொன்னாரா அவளுக்கு நல்ல கதி ஏற்பட்டு மனசில் இருக்கிற அந்த எண்ணம் போகட்டும்னு சொன்னாரன் இப்படி அன்பு நாளுயே எல்லாரையும் திருத்தி எல்லாரையும் ஒரு குடும்பமாக்கி எந்த மகானோட சரித்திரத்தில் கேட்க முடியும் இது மாதிரி வெக்கேஷனில் கொண்டு போய் குழந்தைகளை விட்டுட்டு வருவோங்கிறான் அப்பா எல்லாம் ஆத்தரை தாத்தா பாட்டி வீட்டில் விடுறாப்புல கொண்ட தபோனத்தை விட்டுட்டு வந்தால் சுவாமிகள் இந்த குழந்தைகளெல்லாம் கட்டி மேச்சுண்டு இதுகளுக்கெல்லாம் சாதம் ஊட்டி விட்டுண்டு கதையெல்லாம் சொல்லி பாட்டு பாடி தமாஷெல்லாம் பண்ணி இதுகளோடெல்லாம் விளையாடி அம்மா அப்பா கூட்டின்னு போறேன்னு வந்தா நாங்க போக மாட்டேன்னு அனுபடிக்குமா அந்த குழந்தைகள்லாம் அப்படி அம்மா அப்பாட்ட கிடைக்கிற அன்புக்கும் மேலான ஒரு அன்பு இவ ஊருக்கு கிளம்புறான்னா இவா டிராவல் பண்ற மட்டுக்கும் இவாளுக்கு ஆகாரம் வேணுமேனு தயிர் சாதம் கட்டி கொடுத்து பட்சணம் எல்லாம் கொடுத்து இந்த அன்புனாலேயே அப்படியே அத்தனை பேரையும் நினைச்சிடுவார் சுவாமி மாம்பழம் முருகாசிரமம் நமக்கெல்லாம் தெரியும் முருகன் சன்னதி ரொம்ப அழகான இடம் அங்க ஒரு சமயம் அந்த முருகாசிரமம் பெரியவர் பூஜை பண்ணிட்டு இருக்கார் அந்த ஆசிரமத்துக்கு வரக்கூடிய ஒருத்தர் அவருக்கு சுவாமி பக்தி உண்டும் கடவுள் பக்தி உண்டும் சுவாமி சன்னியாசிகள்லாம் பிடிக்காது அவர் வந்து சொல்றார் நான் திருக்கோவிலில் போப்பறேன் நீங்க வரையலாம் அன்னைக்கு முதனால் தான் இவருக்கு சொப்பனமாயிருக்கு அந்த பெரியவருக்கு முருகாசம தபோவனத்துக்கு வந்து என்ன பார் அப்படின்னு அது என்ன தபோவனம் எங்க இருக்குன்னு தெரியாதவருக்கு இவர் சொல்றான் திருக்கோவிலுக்கு போப்பறேன் நீங்க வரையலாம் திருக்கோவிலூர் என்னப்பா விசேஷம் அங்க பக்கத்தான் தபோவனம்னு ஒரு ஆசிரமம் இருக்கு சுவாமிகள் இருக்கார் நீதான் சன்னியாசியெல்லாம் நம்ப மாட்டியப்பா நீயும் அங்க போற நான் அப்படித்தான் இருந்தேன் முன்னாடி எங்க மாமியாருக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு அவளை கொண்ட விடுறதுக்காக போனேன் நீங்க உள்ள போங்க நான் வெளியில நிற்கிறேன் நான் உள்ள வரமாட்டேன்னு விட்டேன் கட்டுமான வேலை ஏதோ நடந்துட்டு இருந்தது ஒரு பெரிய பாறைய தள்ளிட்டு வந்துட்டு இருந்தா நிறைய பேரு நகரமாட்டேங்கிறது முயற்சி பண்றா நகர்த்த முடியல பத்து பேர் சேர்ந்து குடு ஒரு சுவாமிகள் வந்தார் குண்டா இந்த பாறை நின்னு நகத்துயுத்திருக்கலாம் இவ்வளவு பெரிய குண்டு உடம்பு வச்சு மேல ஏறு நின்று நகத்துனேன் எப்படி நகத்துவா அப்படின்னா இவர் சொல்றாரு நான் பாத்துட்டே இருக்கேன் தண்டவாளத்தை ரயில் போடுற மாதிரி போச்சு அவர் என்ன பார்த்து சிரிச்ச அப்புறம் இவர் பெரிய மகான் போல் இருக்கு நமஸ்காரம் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுபாடு பிரசாதம் அனுகிரகம் இரண்டாம் தரம் மூணாந்திரம் எல்லாம் தபோவனம் போனார் அப்படி போறது ஒரு சமயம் சந்தன மரத்தில் பாதுகா வந்திருக்கு பக்தா எல்லாம் வாங்கிட்டு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாராம் பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மாவை கூப்பிட்டு அந்த கூடையிலேருந்து பழம் எடுன்னாராம் அந்த கூடையில் பழம் தீந்து போய் எடுத்து பாரு சரியா பாருன்னாரன் பார்த்தோம் ஒரு பழம் இருக்குது நம்ம தான் கைவிட்டு பார்த்தோம் இல்லையே ஒரு பழம் இருக்கு சாமி ஒரு பழம் இருக்குன்னா சரி கொடுனாரன் அந்த பழத்தை வாங்கிட்டு ஒரு சந்தனை பாதை எடுத்து இந்த பக்தருக்கு கொடுத்தார் நம்பிக்கை இல்லாமல் இருந்து நம்பிக்கை வந்த பக்தருக்கு கொடுத்தார் நிறைய பேர் நிற்கிறா வரிசையாக கூட வந்தவாழ்லாம் ஒரு செட்டு அடுத்த செட்டு பாதுகா கையில் எடுத்துட்டார் பழம்னா அதுல இருக்கும் பாருன்னார் கையை விட்டா சாமி ஒரு பழம் இருக்குன்னா கொண்டாண்டார் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பழம் தான் வருது அந்த கியூல ஒருத்தர் நின்றுட்டு இருக்கார் அவர் நினைக்கிறார் என்ன அந்த சாமி சித்தெல்லாம் விளையாடுறாரு அப்படின்னு நினைக்கிறார் அவரோட முறை வந்தது இது சித்து விளையாட்டுல பகவத் பிரசாதம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுடைய கொடுத்தாராம் அவர்கிட்ட இந்த முருகாசமன் பெரியவர் நிற்கிறார் அவர் நினைச்சுக்கிறார் நம்ம ஏற்கனவே முருகனை பூஜை பண்றோம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு அவரே குருவா இருக்கார் இப்ப பாதுகையை கொடுத்துட்டாருனா நான் என்ன பண்றது வேண்டான்னு சொன்னதுக்கு தயக்கமா இருக்க கொடுத்துட்டாருனா பூஜை பண்ணாம இருக்கக்கூடாது முருகனுக்கு ஏற்கனவே பூஜை பண்றதா அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா பாதிக்கு கொடுக்கறதா குழப்பம் வந்துடுமே இப்படி நினைச்சுட்டே இருக்கார் அவரோட முறை வந்தது சுவாமி நமக்கு பாதுக வேண்டாம் முருகனே போறோம் நேரம் மனசுல நினைச்சிருந்ததுக்கு அப்புறம் அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் அவர் பெருசாக தாடி வச்சுருப்பார் நம்ம பார்க்கறதுக்கு கோபாலக்ஷ்ண பகத சுவாமிகள் மாதிரி இருக்கும் ஆனால் நாம சங்கீர்த்தனத்தை பிடிச்சி போம்னு சொன்னாராம் இன்றைக்கும் முருகாசிரமத்தை அப்படி பஜனை நடக்கிறது நம்ம எல்லாம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை சத்குருநாதர் வந்து சரீரத்தை விட்டு அகண்ட ஜோதி ஆனதுக்கப்புறம் ஒளி வடிவமாக அங்கேயே வந்து ஐக்கியமானதையே அந்த பெரியவர் ஞான ஒழியில் எழுதியிருக்கார் நேரமும் நம்மகிட்ட சொல்லியிருக்கார் சென்னையில் நமக்கு கிளைன்னு சொன்னாராம் மாம்பழம் முருகாசிரமம்னு சொன்னாரன் சுவாமி ஏன்னா சுப்பிரமணிய சுவாமி ஸ்வரூபம் தானே அவர் சுவாமியுடைய ஒரு மகத்துவம் தெரிஞ்சுன்னு பல பக்தால் வந்த மாதிரியே முமூட்சுக்கள் மோட்சத்துக்கு அதிகாரிகளா இருக்கக்கூடிய மகான்கள் நிறைய பேர் வந்து திருவேணிகர் சுவாமிகள் சுவாமியோட சன்னியாசம் ஆகின்றத பார்த்தோம் அது மாதிரி தவேனு தஞ்சாவூர்ல இருந்த ஒரு பெரியவர் மகா அவருடைய வேத பாண்டித்தத்துல அத்தனை ஒரு மரியாதை வச்சுருந்தார் கிருஷ்ண பிரேமி அண்ணா வந்து அவர் எதிர்க்க பாகவதம் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன் அவர் ஒரு பழுத்த பழம் சொல்லி இருக்கார் புத்தகத்தில் அவர் சுவாமி சன்னியாசம் ஓம்காரகிரி முகுந்தானந்த சரஸ்வதி சுவாமிகள் சிவானந்தா சுவாமிகள்கிட்ட சன்னியாசம் ரிஷிகேஷ் அவரோட ஆக்யினால இங்க வந்து கடைசி மட்டு இருந்தார் அங்க சித்தியானவர் அப்படி பல மகான்கள் மூலமாகவே தபோவனத்துக்கு வந்து சுவாமி இருந்தவா உண்டு அரவிந்த அன்னை தன் த வந்த பல பக்தால தப்போ நம்ம சுவாமியோட தரிசனம் பண்ணிட்டுவான்னு அனுப்பிச்சிருக்கா அரவிந்த மகரிஷி பாண்டிச்சேரில் இருந்தபோது அவருடைய சாதனா காலத்தையே சுவாமி போய் அவரை பார்த்து அவர் ரெண்டு பேரும் சம்பாஷிக்கின்ற விஷயங்கள்லாம் உண்டு அவர் எல்லா எந்த மகானா எந்த சம்பிரதாயமா இருக்கட்டும் தெரியாதவா சுவாமிக்கு சம்பந்தம் இல்லாதவான்னு ஒருத்தரை சொல்லவே முடியாதபடி அப்படி பூர்ணமா வியாபிச்சிருக்கார் இவாளுக்கு வேதாந்த பாடம் எல்லாம் வித்யானந்த சுவாமிகள் எடுக்க சொல்லிட்டு சமயத்தை சுவாமி தானே உட்காந்து ஏன்னா அவர் குருடைய பிரஸ்தானத்தையும் படித்தவர் குருநாதர் அதனால அங்கேயே தானே உட்கார்ந்து பாடம் எடுப்பார் சில சமயம் ரொம்ப எளிமையான முறையில நம்மள மாதிரி பாமரர்களுக்கும் புரியலாப்புல அந்த வேதாந்த விஷயங்கள் சொல்வார் ஆறுமுக பத்திரத்தை சொல்லும்போது எனக்குள்ளேயே பகவான் இருக்கார் பிரம்மம் இருக்குங்கிறாளே அப்ப அதை தெரிஞ்சுக்காத அஜ்ஞானம் தானே இப்ப எங்கிட்ட மேலோங்கி இருக்குங்கிறார் சுவாமி சொன்னாரா ஒரே கண்ணில் தான் அன்பு உணர்ச்சியும் தெரியிறது கோப உணர்ச்சியும் தெரியறது ஒரே மரத்தில் தான் நெருப்பும் இருக்குது அதில் தான் ஈரமும் இருக்குது ஒரே பார்க்கடல்தான் விஷமும் வந்தது அதில் தான் அமுதமும் வந்தது அது மாதிரி உங்கள்கிட்டயே தான் அறிவும் இருக்குது அறியாமையும் இருக்கு அறியாமை இருக்கே அறிவு தெரியலையே அப்படி யோசிக்கிறத அந்த அறியாமையை நீக்கிட்டால் மிச்சம் இருக்கிறது அறிவு ஒன்று தான் சொன்னேன் வேண்டாத விஷயங்கள்ல நாட்டத்தை குறைக்க குறைக்க அறியாமங்கிறது இல்லாது போக போக பாக்கி என்ன இருக்கு அறிவு வடிவமாகிய பகவான் ஒருத்தந்தான் இருக்கான் ரமண பகவான் சொன்னது போல பிரம்ம ஜானத்தை அடைகிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒண்ணுமே பண்ண வேண்டான அப்படி வேண்டாத விஷயங்கள்ல நம் எது நமக்கு பிறவி பயன் அடைகிறதுக்கு உதவாதோ அதுல நாட்டம் இல்லாமல் இருக்க இருக்க மனசு அந்தர்முகப்பட்டு எது லட்சியமோ அதை அடைஞ்சு விடலாம் அப்படின்னு சாமி நமக்கு வழி காட்டுற ஒரு பக்தர் வந்தார் சுவாமிட்ட சுவாமி வீட்டில் ஒரு அசம்பாவிதமாகிடுத்து அதுக்கு என்ன பரிகாரம்னு சுவாமி சொல்லணும்னார் என்னன்னார் புது வீடு கட்டி கிரப்பிரவேசம் பண்ணி குடி போய் சந்தோஷமா இருந்தோம் திடீர்னு ஒரு ஆமை வந்து கொடுத்து வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாருமா சேர்ந்து ஒரு வழியாக அதை விரட்டிபிட்டா அதுலேருந்து மனசுக்கு நிம்மதி இல்லை ஆமை பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் உருப்படாதுன்னு சொல்கிறாள் அப்படின்னு சுவாமி சிறி சிரிச்சார் அப்படி ஒன்றும் அது மோசமான ஜந்து இல்லையே பகவானே கூர்மாவதாரம் எடுத்தார் இல்லையோ அப்படின்னு சொல்றார் சொல்லட்டும் அதனால ஒன்றும் நமக்கு கெடுதல் வராது ஆனால் இன்னொரு ஆமை இருக்கு அந்த ஆமை வீட்டில் போகாமல் பார்த்துக்கணும் அது வந்ததுன்னா நிச்சயம் கெடுதல்னார் இவர் இது ஆமையில எத்தனை வெரைட்டி இருக்கும் நமக்கு தெரியாத நம்ம ஆற்றுக்கு வந்து வெரைட்டி இல்லை போல் இது வேற வெரைட்டி போல் இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கணும் அது என்ன ஆமைனார் பொறாமைனார் சுவாமி இந்த ஆமை வந்ததுனால ஆபத்தில் அந்த ஆம உள்ள வந்துடுச்சுன்னா வீடு விளங்காது போய்ட அப்படி ஒரு நகைச்சுவையா பேசுறதுக்குள்ளேயே ஒரு தத்துவார்த்தம் சொல்றது ஒரு தபோவனத்தை மொத்தமாக ஒரு தொகுப்பாக பண்ணிட்டார் சுவாமி அத்தனை பேரும் நாமெல்லாம் ஒரு குடும்பமாக ஒரு ஞானானந்த குடும்பமாக உணர்றாப்பல பண்ணி பரம்பரை பரம்பரையா அப்படியே வாழ்க்க அந்த பக்தி குரு பக்தி பண்ணிட்டார் சுவாமி அடிக்கடி வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுவா சுவாமி விட்டு களம்பரத்தை எல்லாருக்கும் மனசு வேதனை இருக்கும் மீண்டும் வருவோம் அடிக்கடி சந்திப்போம்னு சொல்லி அனுகிரம் பண்ணுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது வருஷம் ஜனவரி மாசம் தேதி வந்து தரிசனம் பண்ண வாழ்க்கலாம் சுவாமி மீண்டும் வருவோம் ஜெயமங்கலம் நித்ய சுபமங்கலம்னு சொன்னார் வெற்றி ஜெயமங்கலம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு மங்களகரமான பூர்த்தியாவே சொல்லியிருக்கார் யாருக்கும் அப்ப அதோட அர்த்தம் புரியல சுவாமி கையாலும் ஒரு பொட்டலம் விபூதி குங்குமம் கிடைச்சா தேவையேன்னு நினைக்கிற வாழ்க்கை இட்டுக்கிறது குடுத்தாலே ஒரு வேலை கிட்டுக்கிறாப்புல தூண்டு கொடுப்பாரான் பொட்டம்னா திருண்டு ஆளுக்கு ஒரு பொட்லம் கொடுப்பாராம் ஒரு வேலை கிட்டுனா அதுக்கப்புறம் இருக்காது அதுல நிறைய விபூதி அள்ளி கொடுத்து விட்டுன்றது பக்கம் தூண்லேயே தூக்கி போட்டு போறோம் கோவில்லாம் அப்படிலாம் நடக்காது சாமி ஆனா அந்த சுவாமி அந்த பக்தர் வந்தபோது அந்த தரம் நிறைய விபூதி குங்குமம் பொட்டலம் பொட்டலமா கொடுத்தாராம் ஏன்னா சுவாமி இப்படி இந்த தரம் கிருப்பா பண்றாருன்னு அதுதான் கடைசின்னு வாளுக்கு அப்ப தெரியல எழுபத்தி மூணாவது வருஷத்துல சித்ராபரணம் என்பது சுவாமி உட்காண்டிருக்காரு எல்லாரும் சுவாமியை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கா ஒன்னும் பேச அப்படியே பார்த்துட்டே இருக்கா ஒன்னும் வரம் கேட்கணும்னு இல்லை அந்த மூர்த்திய பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு சுவாமி என்ன எவ்வளவு நேரம் ஆனாலும் அழுக்கல பாத்துட்டே இருக்கணும்னு தோன்றதா அப்படி சொல்லிட்டு இப்படி கூப்பிட்டாரான்னு மணிமண்டபத்துக்கு அழைச்சுட்டு போய் இவரை பார்த்துட்டே இருக்கலாம் கண் கொட்டாம எவ்வளவு நேரமான பார்த்துட்டு இருக்கலாம் அடுத்த வருஷத்துலேருந்து இவர்தான் சுவாமின்னு சொல்லிட்டாரான் பக்கத்துல இருக்கிற ஒரு சில பேருக்கு கேட்கிறாப்புல சொன்னாருன்னு புஸ்தகத்துல போட்டிருக்கா அதுக்கப்புறம் அந்த சுவாமியுடைய சிலா மூர்த்தத்துக்கு பின்னாடி போய் அமர்ந்து கொண்டு இன்னைக்கும் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும் நம்மளே அங்க உள்ள நுழைய முடியாது அப்படி கீக்கிடமா இருக்கிற இடத்துல அவரோட சரீரத்தில் அவர் எப்படி அங்க உட்காண்டாருன்னு புரியல ஆனா அந்த மூர்த்திக்கு தன்னோட சாநித்தியத்தை பூரா இறக்கினார அதை பண்ணி கொண்டு வந்த பொழுதே முதல்ல அந்த மூர்த்தி வரும்போது அப்படி திரும்பி உட்கார்ந்துட்டார் சிலதான் வந்தாச்சு அப்புறம் எதுக்கு அப்புறம் நடராஜர் கழிச்சு அது எடுத்த போது அந்த முகத்துல மாறுதல்கள் உண்டாயிருக்கிறது பாக்கறா இப்ப நாம மணி மண்டபத்துல சுவாமியே பிரத்யமா இருக்கிறதே பார்க்க முடியுது நல்லா அந்த மந்தகாச முகம் சுவாமியோட சிரிப்பு அவரோட அசைவுகள் கூட தெரியறதுங்கிற பக்தாள் சதாசிவகிரி சுவாமியோட சொல்றதே சன்னியாசம் வாங்கிறதுக்கு முன்னாடி நான் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிருக்கேன் மணிமண்டபத்துல ஒருத்தர் ஹியூமன் பாடி ஒருத்தர் தொட்டா அப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் விக்கிரகம் அனுபவம் ஒரு மாதிரி அப்படி பூர்ண சாநித்தியத்தை அதுல இறக்கிட்டு ஒரு வைஷ்ணவ பக்தர்கிட்ட சொன்னாராம் மேலக்கோட்டையில இருந்து களம்பரத்த ராமானுஜர பிரியர்த்துகள் எல்லாரும் தன் திருமேனிய தானே பண்ணி ராமானுஜர் கொடுத்தார் அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்தை ஒரு சமயம் பாடம் எடுத்து ஸ்ரீ பெரும்புதூர்ல அவரோட விக்கிரகத்தை பண்ணினா அது நேர உண்மையுஜர் பாடத்தை நிறுத்தினார் கண்ணுலேருந்து ரத்தம் ரெண்டு சொட்டு வந்து என்ன சுவாமி அப்படின்னா ஸ்ரீ பெரும்புதூர்ல நம்மளுடைய மூர்த்தி பண்ற நேத்திர உண்மீலனம் அப்படிங்கிறாராம் இங்கிருந்து அதுக்கு சாநித்தியம் கொடுக்கிறாரா ஆனால் தான் உகந்த திருமேனி தமர் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உண்டு இது தான் உகந்த திருமேனி தமர் எதுவோ அப்படின்னு விட்டாரா சாமி இப்படி அவருடைய பூர்ண கலைகள் இன்னைக்கு அந்த மூர்த்தியில இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா லிங்க வடிவத்தில் அதிஷ்டானத்தில் இருந்தா கூட எங்கும் பரவி இருந்தா கூட அந்த குருமூர்த்தமாவே பார்க்கும் நமக்கு நேர சுவாமிகிட்ட பார்க்கிறாப்பல பேசுறாப்பல ஒரு அபிமானம் உண்டாருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலயே ஒரு குழியை தோண்டி உள்ளுக்கூட சிமெண்ட் எல்லாம் போட்டு வச்சுட்டார் பக்தாள் இது என்னன்னு தெரிஞ்சுன்னு கொஞ்சம் வருத்தப்பட்ட போது அதெல்லாம் இப்ப இல்ல சுவாமி கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருக்க போறதுன்னு சொல்லியிருக்கார் குழந்தைகளாம் அந்த பள்ளத்தை இறங்கி விளையாடுமா அப்புறம் கொஞ்சம் மூடி வச்சுருந்திருக்கார் இன்னொரு குழி தோண்டினார் இது எதுக்கு அப்படின்னா சண்டிகோமம் நடக்கும் பின் அடினாரா இன்னைக்கு அங்கதான் நடக்கிறது சுவாமி நியமனத்தின்படியே எழுபத்தி நாலாவது வருஷம் ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி ஒரு பக்தர் வந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு சுவாமி பிரசாதம் வாங்கிட்டு போறார் சுவாமி சொன்னாரா என்ன கிளம்புறதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கா ஆமா சுவாமி எப்பவுமே சுவாமி விட்டு கிளம்புறதுதான் வருத்தமா இருக்கு இன்னைக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அவர் நினைச்சா நடக்காதுன்னு ஒண்ணு கிடையாது இயற்கையே மாத்தக்கூடிய அளவுக்கான ஒரு வல்லம் உள்ளவர் சுவாமி வெங்கடசபையர் பிரபனத்துக்கு போறார் ஒரு சமயம் தப்போ ஆரம்ப காலத்தில் வீர சோழபுரங்கிற ஊருக்கு பிரபனத்துக்கு போனேன் சுவாமியும் இருட்டின்னு வர்றது மழை குட்டிடும் போல இருக்கு மழை பொழியாமல் இருக்கிறதுக்கு சுவாமி அனுப்புற மாணோம்னாராம் இப்படி யாரும் வேண்டிக்க மாட்டாளேனாரா சுவாமி மழை வேணும்னா கேப்பேன் மழை வேண்டான்னு யாரா கேட்பாளோன்னாராம் நான் கதைக்கு போறேன் மழை பொழிஞ்சதுன்னா யாரும் வரமாட்டாளே அப்ப அப்படி வேண்டிக்கப்படாதே மழை பொழியறதுனால கதைக்கு இடங்கல் இருக்கக்கூடாதுன்னு மாற்றி வேண்டிக்கணும்னாரான் இவர் வண்டியில் ஏறி போறார் மாட்டு வண்டியில இந்த வண்டி மேலே மட்டும் ஜலம் விழலை சுற்றி மழை பொழி ஆரம்பிச்சுடுச்சும் மழை பொழிஞ்சவொடனே என்ன ஆகும் மழைக்கு ஒதுங்கிறதுக்கு நிறைய பேர் இந்த மண்டபத்துக்குள்ள வந்துட்டார் எங்க பிரபஞ்சம் நடக்குமா இவர் நனையாம உள்ள வந்துட்டார் இவர் வந்தவொடனே மழை விளாசி தள்ளிவிடுத்து ரெண்டு மணி நேரம் கதை முடியலவர்கள் ஒருத்தர் வெளிலே போக முடியாது மழை வச்சே ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணிட்டார் சுவாமி என்னன்னா அப்படி ஒரு அனாயாசமான ஒரு லீல ஒரு விளையாட்டு தப்ப கட்டுமான வேலை நடக்கிறத மேஸ்திரி வந்து சொல்றார் சுவாமிகிட்ட இன்னைக்குதான் மேலே சீலிங் எல்லாம் போட்டிருக்கோம் இருட்டின்னு வருது சுவாமி மழை பொழிஞ்சா சிமெண்ட் கரைஞ்சி போய்டுன்னு அதுக்காக மழை வேண்டான்னு சொல்றதா அப்படின்னாரா சுவாமி இல்லை இன்னைக்கு நாளைக்கு பொய்யாமல் இருந்தா போறோம் நந்தவனத்தில் ஒரு கம்ப அப்படி நட்டாரா சுவாமி நம்ம முருகன்ட்டு அப்ளிகேஷன் போடுவோம் அப்படின்னு அப்படியே முட்டிண்டு நிற்கிறது மழை பொழியவே இல்லை காஞ்சி போயிடுது ரெண்டு நாள் ஆயிடுது மேஸ்திரி கூப்பிட்டாரான் நம்ம வேலை ஆயிடுத்து கம்ப்ளிகேஷன் போட்டு மழையை நிறுத்தினோம் மேலே ஆயிடுச்சு இப்போ காஞ்சி போயிடுது இப்போ திரும்பி மழை வரணும்னு சொல்லணுமா வேண்டாமாறான் சிரிச்சுட்டே இவர் உட்கார்ந்துருக்கார் நாமாஜியிட்ட சொல்லி அந்த சொருக்கி இருக்கிற கம்பை எடுப்போம்னாரா கம்ப உரிவின மழை கொட்டிதான் ஞான அனுபவத்தில் இந்த சம்பவம் சொல்லியிருக்கா சித்த புருஷால் மகான்கள் உலகமே விளையாட்டு நாடகம் அத்தனையும் மாய வாழ்க்கை அதில் அத்தனையும் விளையாடி குருநாத்தாளால முடியாத காரியமே இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும்போது நம்ம அகங்காரம் காணாத விட அதுக்கு தான் இத்தனை லீலையும் பண்ணுறது அவற்றை பூர்ணா சமர்ப்பணம் பண்ணணுங்கிற ஒரு பாவம் நமக்கு வரணும் அதே நேரம் ஒரு ப மகான் சித்த ஞானி அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படப்படாது அதனால பரம சௌலபியமாகவும் நெருங்கி பழகி எல்லா பக்தர்களுக்கும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் நம்ம தாத்தா நம்ம சுவாமி அப்படிங்கிற ஒரு பாவனையை ஏற்படுத்தி கொடுத்து எந்தெந்த ரூபத்திலையோ அவ வந்து காட்சி கொடுத்து அவ அடுத்த தன தப்ப ஆமா இன்னைக்கு சுவாமி தான் கூட இருந்தது அந்த ஆபத்து நடந்தபோது அப்படின்னு சொல்லி அப்படி கூட தோன்றா துணைன்னு சொல்லுவா அப்படி சூக்மமாகவே இருந்து கிருப்பை பண்ணின சுவாமி தன்னுடைய திவ்ய சரீரத்தை மறைச்சுக்கிறதுன்னு சங்கல்பிச்சு நுட்டார் பாரதியார் பாட்டுல பார்த்ததுபடி காயக்கல்பம் செய்து விட்டான் அவன் வாழ்நாளே கணக்கெட்டு வயதுரைப்பார் யாரும் இல்லைங்கிறார் எத்தனை வயசு வேணாலும் இருக்கலாம் ஆனா சங்கல்பிச்சு நோட்டா போரும்னு நினைச்சுட்டானா அது அவளுடைய சரீரம் இருந்துதான் காரியம் பண்றதுங்கிறது நமக்கு சரீரம் இல்லாட்டாலும் காரியம் பண்ண முடியும் அவ்வாளுக்கு இல்லையா அப்படி சுவாமி தீர்மானம் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் ஜனவரி மாசம் ஏழாம் தேதி அன்னைக்கு வெடிகார்த்தால நாலு அதுக்கு முத நாள் ஆறாம் தேதி சதாசி வீர சுவாமி நமஸ்காரம் பண்ணினாராம் அன்னைய மண்டபத்துக்கு எதிர்க்கிற இருக்கிற அறையில அங்க படுத்துமா கிழக்கு பக்கம் தலை வச்சு மேற்கு பக்கம் தலை வச்சு வந்தானாச்சா எத்தனை நாளைக்கு இழுத்துட்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கார் அந்த அஸ்தமனம் குறிக்கிறா அப்பறையே மேற்க தலை வச்சுட்டாருன்னு சொல்றாருக்கு நினைக்கிறதே இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ தோன்றது ஒரு ரெண்டு நாளா சுவாமி ஸ்நானம் பண்ணலையேன்னு ஒரு பக்தர் கேட்டதுக்கு குருவாரத்தனிக்கு புண்ணிய தீர்த்தங்கள்லாம் வந்து எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிருக்கார் அந்த ஹம்ச பட்சி கொடி இருக்கும் அன்ன அது கொஞ்சம் இறங்கி இருக்கிறது தபவனத்துல அனுபவிக்க போறா கொடி அரக்கம்பத்துல பறக்கிறதுன்னு சொல்லியிருக்கார் ஒரு ஸ்பீச்லயே ஒரு வார்த்தை இருக்கு சுவாமி இது ஒரு பக்தருக்காக அக்கி நோயம் வாங்கிட்டாருன்னு பார்த்தோம் இல்லையா அதை சொல்றார் சுவாமியோட உருவம் எப்படின்னா பார்த்தண்டே இருக்கலாம் போல இருக்கோம் அப்படி சொக்க வைக்கிற உருவம் சுந்தரேஸ்வரருக்கு சொக்கநாதர் சொக்கநாதரா தான் இருப்பார் சொல்றா முந்தா நேத்துக்கு ஆக்கி நேத்துக்கு சொக்கி இன்னைக்கு மக்கி போக போறது நார அதனால ரூபம் இந்த சரீரத்துல ஒரு நாட்டம் வந்துடப்படாதுங்கிறதுக்காகவே அந்த சரீரம் வந்து மூணு நாள் கிடைக்கிறாப்புல அப்படியே வச்சுட்டு மூணு நாளைக்கு வந்துருவாருங்க கிளம்பினார் பக்தால் அப்படி இல்லாமல் திடீர்னு சுவாமி கிளம்பி இருந்தா அவர் மேல இருக்கிற ஆகர்ஷணத்தினால நாங்க நிறைய பேர் தற்கொலையா பண்ணிட்டு இருப்போம் அப்படி ஒரு ஆர்வம் நாட்டம் இருந்தது சரீரம் அப்படிங்கறத குருவா பார்க்கப்படாதுங்கிறது தானே சுவாமி சித்தாந்தம் குருநாதர் கடந்தவர் சுவாமி என்னைக்கும் இருக்கார் எங்கையும் போகல அப்படிங்கறது அனுபவத்தில் உணரணுங்கிறதுக்காகவே ஒரு சொட்டர் போட்டு கைட்டு சொல்லிருக்காரு சுவாமிக்கும் அதுதான் விருப்பம் யாராவது சட்டையை கைட்டுலாமா சுவாமி யாராவது சொல்லணும்னு காத்து இன்னொரு பக்தரை விட்டு இதை கையட்டுன்னாராம் அவர் சட்டையை கையட்டியிருக்கார் அப்புறம் ஸ்நானம் பண்றதுக்கு ஸ்நான அறைக்குள்ள போயிருக்கார் சுவாமி வந்து ஒரு பிரணவாகார சத்தம் கேட்டுதுன்னு சொல்ற ஒரு கதவைக்கு என்னவோ ஏதோ பக்தா சேர்ந்து எடுத்துக்கொண்ட வெளியில படுக்க வச்சிருக்கா அந்த கட்டில் ஏழாம் தேதி வெடிகார்த்தால நாலு அன்னைக்கு ஒன்பதாம் தேதி பூரா இப்ப மாதிரி ஐஸ் பாக்ஸ்ல வைக்கிறதெல்லாம் கிடையாது அப்படியே அது புஷ்பம் வாடாத புஷ்பம் மாதிரி இருந்திருக்கு பார்த்த பக்தா சொல்றா கோட்டி சூரிய பிரகாஷனா இருந்தார் தோபந்து வந்து எங்ககிட்ட பேச போறார் அப்படின்னு ஒத்தரம் நினைக்கிறாப்புல அந்த திருமேனி டாக்டர் அழைச்சிருக்கா அவர் வந்து பார்த்துட்டும் இல்லே ஒன்னும் இல்லேன்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி நிரூபிகல்ப சமாதியில் இருப்பா நாடி துடிப்பு இருக்காது ஹார்ட் பீட்டிங் இருக்காது அதுக்கப்புறம் திரும்பி வருவாங்கிறதுலாம் நிறைய நடந்திருக்கு மகான்கள் வாழ்க்கையில் இது ஆச்சரியமே இல்லை அதனால அந்த நம்பிக்கையில் எல்லாரும் காத்துகிட்டு இருந்திருக்கான் டாக்டர் ஊசி போட்டுட்டாரான் சதாசி வீர தங்க ரேக்கு மாதிரி இருக்கிற அந்த திருமையில அந்த மருந்து தனியாக கிளாட்டாக இருந்தது அப்படிங்கிறார் தனியாக தெரியிறது அப்படிங்கிறார் எல்லாரும் பக்தர்கள்லாம் சேர்ந்துட்டான் சுவாமி நாமாசல்டே இருக்கா சுவாமிக்கு பிடிச்ச பாடல்கள்லாம் பாடிட்டு இருக்கா சுவாமிகிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் பொன் பரமகுரு சார் வந்து அப்பாவுடைய ஆராதனைக்கு போனார் டிசம்பர் கடைசியில சுவாமி அவன் உடம்பு கருவிகள்லாம் ஒத்துழைக்க மறுக்கிறது நாம போய் அப்பாவோட குரு பூஜையை நடத்திட்டு வருவோம் தப்போ வந்து திடமோட பல காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு சுவாமியும் திட பிரஜையிலேயே இருக்கும்னாராம் வேறொரு சந்தர்ப்பத்தில் சொல்றத சுவாமி கிளம்பிட்டா எல்லாரும் துக்கமயமா இருப்பா யாரானே காரியம் பண்ண தோணாதுன்னா சமயத்துக்கு வருவார் சமயபுரத்தில் இருந்துன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் அவர் பேசுறதுக்கெல்லாம் அர்த்தம் யாருக்கும் அப்பா புரியாது சுவாமி மூணு நாளாக படுத்துட்டு இருக்காரு எழுந்திருக்கலே அப்படிங்கிற விஷயம் ரேடியோவிலையும் நியூஸாக வந்தது பக்தாளுக்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கப்பட்டு கூட்டம் அல மோதுறது தப்போவனத்தில் கிராமத்து ஜனங்கள்லாம் சித்திரங்கவனத்து ஜனங்கள்லாம் கதவை அடைச்சி வச்சிருக்கேன் இந்த தரம் இந்த நிமிஷம் திறந்து காட்டும் எங்கள் சுவாமியை பார்க்கணுங்கிறா எல்லாரையும் உள்ள விடவும் முடியாது என்ன பண்ணுறதுன்னு புரியல சுவாமியை ஒரு அந்த அறையில் வச்சுட்டு அங்க சாம்பிராணி பகையெல்லாம் போட்டு தியானத்துல சமாதி கூடுன்னு நிலைமையில அந்த சாம்பிராணி பகைப்பட்டா பகிர்முகப்படுறதுன்னு ஒன்னு வழக்கம் உண்டு அதுக்காகலாம் நிறைய வெவ்வேறு முயற்சிகள் அவள் பண்ணியிருக்கா மகாபரிவால போய் சில பேர் கேட்டிருக்கா சுங்கேரி ஆச்சாராவில போய் கேட்டிருக்கா பூண்டி மகானை போய் கேட்டிருக்கா யோகி ராம்சூரத் குமார் சுவாமியை போய் கேட்டிருக்கா பொதுப்பாளையத்திலேருந்து ஒரு பாகவதர் போய் பிரேமிய நாட்டியே சொல் இருக்காரு அண்ணா ஸ்ரீ அண்ணா நேர வந்து தீபம் ஏத்தி வச்சு அந்த இடத்த நான் உட்காண்டேன் நிஷ்டால இருந்து பார்த்தேன் இது பாகவத தர்மத்திலேயே வந்தது இந்த ஆற்றுகள் அவரோட நிலைமை ரொம்ப ஆச்சரியகரமாக இருந்தது சுவாமி அப்படியே கும்பகத்தில் இருந்தார் அவர் அவர் காதலை அவர் அடிக்கடி சொல்ற பிரணவத்தை சொல்லி அவருக்கு பகிர்முகப்படுமோன்னு பார்த்தேன் அவர் பகிர்முகப்படலை அவசரப்பட்டு உள்ள வச்சுட்டோ போறாலும் குருவாரம் வரலு பார்த்துருங்க அவசரப்பட்டு வைக்க ஒரு சிரிப்பு எழுதி ஹரிதாஸ் சுவாமிகள்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு இருக்கு யோகிராம் சுரத் சுவாமி சொல்லிட்டாராம் சுவாமி கிளம்பி ஆச்சுன்னாராம் பெரியவா மற்ற மகான்கள் எல்லாமே குருவாரம் வரல பாதுகா எல்லாருமே அந்த மூணு நாள் காத்து இருந்துருக்கா எல்லாரும் சுவாமி கிளம்பிட்டேங்கிற அறிகுறி அந்த ஒன்பதாம் தேதி மத்தியானத்துக்கு மேல சாயந்தரத்துக்கு மேலதான் அந்த திருமேனில மாறுபாடுகள் ஏற்படுறதுன்னு உடனே அச்சுச்சோ சுவாமி நம்மளை விட்டு போயிட்டாரோ அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வந்துடுதோம் இனிமேல் யார்கிட்ட போய் நம்ம பேசுவோம் யார்ட்ட நம்ம வந்து நம்மளோட மனசில் இருக்கிற விஷயங்கள்லாம் பரிமாறிப்போம் எது சொன்னாலும் தேவா வேண்டுவோம் அப்படின்னு அன்போடு நமக்கு யார் சொல்லுவா பிள்ளையார் முருகன் நிறைய விக்கிரக ரூபமா சுவாமி இருக்க நம்மளோட நடமாடி பேசிட்டு இருந்த சுவாமி பேசும் தெய்வம் நம்மளை விட்டு கிளம்பிடுத்து அப்படிங்கிற தாபம் எல்லாருக்கும் வந்து எல்லாரும் துக்கத்திரா அழ ஆரம்பிச்சுட்டா ஓம் நமோ பகவதே ஞானானந்தாய நாம அகண்டமா அப்படியே ஓடிட்டு இருக்கான் சுவாமி திரும்பி வர்றதுக்கான அறிகுறி இல்லை கூட்டம் சேர்ந்து அமக்களம் ஆயிடுத்து பரமகுரு சாருக்கு தகவல் போய் ஒரு போலீஸ் இதெல்லாம் போட்டுட்டார் ப்ரொடெக்ஷன் அதுக்கப்புறம் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள ஒரு மகான் கிளம்பினா திரும்பி வந்துருவார் அப்படி வரலா கிளம்பிட்டார்னு அர்த்தம்னா அவ அப்பா அவருக்கு சொல்லியிருக்காரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் தாண்டி விடுத்தே ஒரு மகானுக்கு பண்ண வேண்டிய காரியங்களை பண்ணாம விட்டுட்டா அந்த திவ்ய திருமேனியில இருந்து கிடைக்கிற ஒரு அருள் சக்தி ஆன்மீக சக்தி ஜனங்களுக்கு கிடைக்காம போயிடுமேங்கிற எண்ணம் ஏற்பட்டது ஸ்ட்ரெஸ் ட்ரெஸ் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டாராம் ஒருத்தர் சொன்னாரா உள்ள வைக்கப்படாது மீறி வச்சாலும்னா சுவாமி உதச்சுண்டு வெளியில வந்துருவாருனாராம் வந்துட்டா அதை விட நமக்கு என்ன சந்தோஷம்னாரா நமக்கு வேண்டியது அதுதான் ஆனா ஒருவேளை நாம நம்ம கடமையில தவறிட்டோம் அப்படின்னா பகவான் வந்து என்னதா இருந்தாலும் இது ஒரு மிருத் சரீரம் மாதிரி தான் இதை நான் விட்டுட்டு போறேன்னு காட்டுறார் அதுக்குள்ளே இருக்கிறது அமிர்தமயமான வஸ்து ஆனால் அந்த வெளியில் இருக்கிற அந்த சரீரத்தை சாதாரண சரீரம் போல மனசில் எண்ணம் உண்டாகி அந்த பற்று குறையணுங்கிறதுக்காக வேணும்னே பண்ணுறார் பற்றுக்கு ப அந்த இது ஆசைகரமின் ஆசைகரமின் ஈஸ்வரோடாகினும் ஆசைகரமின் பகவானே இருந்தால் கூட அவர்கிட்ட பக்தி உண்டாகலாமே தவிர சரீர பற்றுங்கிற மாதிரி ஏற்படப்படாதுங்கிறதுக்காக வேணும்னே பண்ணின இல்லையில இவர் வெக்கலே சமாதி பண்ணலேன்னா அந்த பாப்பத்துக்கு ஆளாகிடுவோம்னு சொல்லி அதுக்கப்புறம் சுவாமியுடைய சமாதி குழியில் அவர் ஏற்கனவே போயிருக்கார் இதை விட வேடிக்கை ஒரு பக்தர் நேபாளம் போறார் சுவாமியோட உத்தரவு வாங்கிட்டு போறார் மகாலட்சுமி யாத்திரா சர்வீஸ் சர்மாஜியை கூட்டினி வந்து ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணி நேபாளம் யாத்திரை எல்லாம் போறோம் அப்படியே போயிட்டு வரலாமே என் சுவாமிக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலாம் இங்க ஒண்ணு வேண்டாமே எல்லாம் இருக்கு என்ன புலித்தோல் மான் தோல் எல்லாம் இருக்கு என்ன ஒரு வஸ்து சுவாமி கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு ஒன்பது அலந்து பன்னெண்டு அங்குலம் நீளம் உள்ள ஒரு நாள் வாங்கி எடுத்து வந்து தன் வீட்டில் மெட்ராஸில் வச்சுன்னு இருந்திருக்கார் அப்போ பேப்பரில் சமாச்சாரங்கள் வருது ரேடியோவில் நியூஸ் வருது அச்சுச்சோ சுவாமிக்கு உடம்பு சரியில்லையாமே உடல் நலம் இல்லாமல் இருக்கிறாருன்னு தான் தகவல் வருது அப்போ உடம்பு சரியானதுக்கு அப்புறம் கொண்டு போய் கொடுக்கலாமான்னா கேள்விப்படுறதுலாம் சுவாமி வரமாட்டாரும் தோன்றுறதுன்னு உடனே இந்த அவருடைய அழகான திருமேனிய ஒரு பெரிய காவி துணியிலேயே பை மாறி தச்சு அதுக்குள்ளே விபூதியெல்லாம் போட்டு சுவாமியோட திருமேனியை அதில் உள்ளுக்குள்ளே வச்சு அவருடைய இருக்கையிலே அவர் உட்கார் ராப்பலை பண்ணி ரெண்டு கட்டவர்கள் மட்டும் தெரிய ராப்பலை பண்ணி ஜனங்கள்லாம் போலீஸை வச்சு கியூ ஆக்கி வரிசையாக ஒருத்தராக வந்து திருவடியை மட்டும் தொட்டுட்டு போகலாம் எல்லாரும் தரிசனம் பண்ணலாம் அழுது இழுது ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது எல்லாம் போலீஸ் முறையில் ஒழுங்குபடுத்தி ஒத்தொத்தரும் வந்து சுவாமியை தொட்டுட்டு அவா அவா அவளுடைய குடும்பத்தில் ஒருத்தர் போனால் வாளுக்கு இப்படி துக்கம் இருந்திருக்குமான்னு தெரியாது அப்படி ஒத்தரும் அந்த வேதனை அனுபவிச்சிருக்காள் சுவாமி அதுக்கப்புறம் அவரே ஏற்பாடு பண்ணின அந்த குழிக்குள்ளேயே உப்பு விபூதியெல்லாம் போட்டு அந்த திருமேனியை உள்ளுக்குள்ளே அடக்கி அந்த தலைக்கு மேலே அந்த குச்சி வச்சு இவர் எத்தனை இடத்துல எங்கே சமாதியானாரோ ஒரு கணக்கு வழக்கே தெரியாது அணுகூறுங்கிற இடத்துல இருந்திருக்கார் பூவரசங்க ஆட்டிலெலாம் இருந்திருக்கார் அங்கே யாரோ ஒரு சுவாமிகள் இருந்தார்னு கல்வி படராமே சுவாமி உங்களை பற்றி சொல்கிறாப்பில் இருக்கேன்னா ஆமாம்மா அந்த பக்கமெல்லாம் சுவாமி இருந்து நூற்றம்பது வருஷம் ஆச்சேன்னு சொன்னார் ஒரு சமயம் பேசுறதையே அங்கே ஒரு நதியெல்லாம் ஓடின்றது அதெல்லாம் இடம் மாறி போய் எடுத்துக்கினாரான் அங்கே சமாதி ஆகிட்டார்னு நினச்சின்னு சுவாமி உட்காந்து வச்சு நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கணும் தலையில் நூற்றி ஏழு தேங்காய் உடைச்சு விட்டாலாம் நூற்றி எட்டாவது தேங்காய் உடைக்கிறத இப்போ என்ன அவசரம்னு தலையை தடவின்னு எழுந்துட்டாரான் அந்த உச்சி பள்ளமே இருக்குமா அவருக்கு அதனால எங்கே சமாதியானார் எங்கே இருக்கார் எங்கே கிளம்பி வந்தார் ஒன்றுமே புரியாத புதிர் அப்படி இந்த குச்சியை அடையாளம் வச்சுட்டு மேலே அப்படியே தளம் போட்டு மூடிண்டே வந்துட்டான் இப்போ மேலே என்ன வைக்கிறது சுவாமிக்கு அத்வைத சன்னியாசி அப்படின்னா அவளுக்கு பிருந்தாவனமும் வைப்பா சிவலிங்கமும் வைப்பா அவள் எப்படி சொல்லிட்டு போயிருக்காளோ அப்படி பண்ணணும் என்ன பண்ணுறது சுவாமிக்கு பிருந்தாவனம் மாதிரி வைக்கிறதா இல்லை லிங்கம் வைக்கிறதான்னு பக்தாளுக்குள்ளேயே ஒருத்தர் ஒரு அபிப்பிராயம் ஞான வேணுகோபால சுவாமி சுவாமி அங்கே தான் தீர்த்தம் கொடுப்பார் சுவாமி அதனால தபோவனத்தோட மொத்த பூஜையும் தீப ஜோதியில் ஆரம்பிச்சு வேணுகோபால்கிட்ட முடியும் அது தாத்பரியமே அதை எழுதுறவா ரொம்ப அழகாக போட்டிருக்காள் அது அகண்ட ஜோதி சுரூபத்தில் ஆரம்பிக்கிறது ஞானபரமாக விவகார லோகத்தில் அது புரியாதுங்கிறதான பக்தி நமக்கு சாஸ்வதம் அந்த பக்தியில் பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கிற கிருஷ்ணன் பரமசௌலபிய மூர்த்தி அதனால் கிருஷ்ண பக்தியில் போயிட்டு தான் சுவாமி தீப ஜோதி கணபதி ஹோமத்தில் ஆரம்பித்து எல்லா மூர்த்தி பூஜையும் வந்து அந்த நாராயண சப்தத்தில் தான் பூர்த்தியாக இருந்தது கடைசியில் அதனால் அந்த வேணுகோபால்கிட்ட சுவாமிக்கு விசேஷமான ஒரு அபிப்பிராயம் உண்டு சுவாமி அஷ்டோத்தரத்துலேயே பாண்டுரங்க நாமசங்கீர்த்தன ஆனந்தாய நமகான ஒரு பதம் இருக்குது அப்படி அபங்கம்னா சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த வேணுகோபாலனை வச்சுடலாம்னு அப்படியெல்லாம் அபிப்பிராயங்கள் இந்த நேரத்தில் சுவாமியே நான் வாழ்ற சொன்னார்ன்னு இந்த சர்மாஜி பானலிங்கத்தோடு போய் நிற்கிறார் ஆச்சரியம் நான் தனக்கு தானே பிளம் ஏற்பாடு பண்ணி தோண்டி வச்சு சிமெண்ட் போட்டு வச்சு ஓடி ஓடி ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாடி நாடி நாட்களும் கடந்து போய் வாடி வாடி வாடி வாடி வாடி போன மாந்தர்கள் கோட்டி கோட்டி கோட்டி கோட்டி எண்ணிறந்த கோடியேன்னு எங்கெங்கையோ போய் தேடுறோம் அந்த ஜோதி சொரூபம் உள்ளுக்குள்ளேயே இருக்குங்கிறத உணர்த்தின குருநாதர் இன்னைக்கும் அக்கண்ட ஜோதியா தான் இருந்துட்டு இருக்கார் அனுகிரகம் பண்ணின் இருக்கார் அது சுவாமியோட சங்கல்படியே அதிர்ஷ்டான ஞானானந்த மகாலிங்கமா சுவாமி இருக்கார் அங்கிருந்து நேர மணிமண்டபத்திலேயே அவருடைய விக்கிரக குருமூர்த்தம் இருக்குது அவரோட சாநித்தியம் ஏற்றினு திருமேனி அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் மையமாக மகர விளக்கு அது குண்டரணி சக்தி இந்த ஏழு நிலைகள் அதை தாண்டி அது கீழே ஆமையாக அந்த ஆமைங்கிறது தலையும் நாலு கால்களையும் அந்த ஆமை இழுத்துக்கிறது போல பஞ்ச இந்திரியங்கள உள்ள இழுத்துக்கிற யோகியோட நிலைமையும் அதுலேருந்து குண்டரணி சக்தி மேலே போகக்கூடிய நிலைமைகளையும் மேலே சகசிராரத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஆனந்த நிலை ஏற்படுறதை காட்டுறதுக்காக ஒரு பட்சி பறக்குறாப்புல மகர விளக்கு அதனால் அங்கே ஞானானந்த மகாலிங்கம் அதுக்கு அண்ணன்டா ஞானானந்த ஜோதி இன்னண்டா ஞானானந்த மூர்த்தி அப்படியாக அதை ஏற்படுத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது தப்பவோனத்துக்கு போகும்போது குருநாதன் மணிமண்டபத்தில் உட்காந்து நம்மளை வாவான்னு கூப்பிடுறார் நம்ம கேட்கற வரமெல்லாம் கொடுக்குறார் அதிர்ஷ்டானத்தில் நிர்குண ரூபமாக இருக்கார் அகண்டாயனமாக அபேதாயனமாக அகத்திரயன மகான் அப்படி இருக்கார் பாதுகா ரூபமாக இருந்துட்டு நித்தியபடி பாத பூஜையை ஏற்றுக்கிறார் மகாகணபதியாக இருந்துட்டு கணபதி ஹோமத்தை ஏற்றுக்கிறார் அம்பாலாக இருந்துன்னு நவராத்திரி பூஜையை ஏற்றுக்கிறார் பரமேஸ்வரனாக சிவராத்திரி பூஜையை ஏற்றுக்கிறார் முருகனாக காவடி பூஜையை ஏற்றுக்கிறார் அவாவா இஷ்ட தெய்வமாக அவாவா குருக்களாக அப்படி யார் யாருக்கு எப்படி பிடிக்குமோ அத்தனை விதமாகவும் அவாளுக்கு மனோரஞ்சகமாக கிருப்பை பண்ணிட்டுருக்கார் அந்த சுவாமியுடைய சமாதி குறிக்கிறாப்பில் நிறைய பாட்டுகள் உண்டு அதில் வித்வான் ஜி எஸ் மணி அவர்கள் எழுதின அத்தமான ஒரு பாட்டு சுவாமி சித்தியானதுக்கு அப்புறம் அவர் தன்னோட மனசில் இருக்கிற பக்தி உணர்வெல்லாம் கொட்டி எழுதியது அந்த பாட்டை பாடிட்டு நம்ம சுவாமியோடைய இந்த சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம் அருளா லருளா நீலைகள் நிகழ்த்த திகளும் தபோவனும் நீலைகள் நிகழ்த்த திகளும் தபோவனும் ஆரளeyim அருளார் கந்தம் எங்கிலும் காணற்கரிய ஞம் எங்கிலும் காணற்கரிய ஞானங்கிலும் காணற்க anarkariya jani endre ni vidangi nindrai kaalam namnam karam kuvite kaalam namnam karam kuvite kaalam namnam karam எல்லாம் நான் லி கருணை அனுபவித்தே தே எை ஏன் மறந்தா யுகந்த எங்களை ஏன் மறந்தா பெரு நிலை தனை கடந்தே tum tab tab ran jama The beat No, no நிகழ்த்த திகளும் தப்போவனம் ஆலயம் கருணாலயம் சுவாமி வந்து அர்ச்சாவதார ரூபமாக அங்க நமக்கு விளங்கிட்டு இருக்கார் ஆனா ஒத்தத்தருடைய கிரகங்கள்லையும் அவர் வழிபடுற வீட்டெல்லாம் இன்னைக்கும் அவரோட லீலைகள் தொடர்ந்துட்டே இருக்கு சுவாமி திவ்ய திருமேனியோட இருந்த காலத்திலேயே பீஞ்சம்பாக்கத்துல ஒரு இடம் வாங்கினான் ஞானானந்த சிவாஜமா கட்டுறதுக்காக நாங்கள்லாம் கூட பஸ்ல போயிருக்கோம் மண்டலியிலேருந்து எல்லாரும் போயிருக்கோம் நல்ல கொளுத்துற வெயில் சுவாமி வந்து சித்தரிங்க மடத்துல ஒரு தோல் திறந்து ஒரு தோல் முடினாப்புல ஒரு புகைப்படம் உண்டு சுவாமியோட திருவுருவம் அவர் உட்காண்டிருக்காப்புல கீழே அவரோட சிக்னேச்சர் போட்டிருக்கோம் அதுதான் ஃப்ரேம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தோம் பஸ்ஸில் அங்கே ஒரு இடத்துல வச்சு பூஜை எல்லாம் போட்டா அந்த ஃப்ரேம்டு போட்டோக்குள்ள சுவாமியுடைய ஸ்கின் இருக்கிற இடமெல்லாம் வேறு இருந்தது நாங்கள் நேர பார்த்தோம் கண்ணால் பார்த்தது யான அனுபவத்தில் நாமாஜி எழுதியிருக்கிறத கண்ணால் பார்த்தோம் நாங்கள்லாம் சாட்சி அதுக்கு விசிறி கூட இல்லை அவாவா கையில் வச்சிருக்கிற பஜனை புத்தகத்தாலே விசிறினான் சுவாமிக்கு அதுக்கப்புறம் சுவாமிக்கு தீர்த்தம் நிவேதனம் பண்ணி அவரை கொண்டு போய் பஸ்ஸில் வச்ச உடனே அந்த வேர்வை காணாத போயிடுத்து தபவோனம் போகிறத சுவாமி சொன்னாராம் ஆமாம் வெயில் ரொம்ப ஜாஸ்தி புஸ்தகத்தினாலேயே விசீரினா இல்லாதா சுவாமி அவர் ஸ்தூலமாக அங்கே இருந்த காலத்திலையே நம்ம ஆற்றில் வச்சிருக்கக்கூடிய அந்த திருவுருவங்களில் சுவாமி பிரசன்னமாகி அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்போவே கொதிக்க கொதிக்க பாயசம் நைவத்தியம் பண்ணிட்டு தபவோனம் போன சுவாமி வாயெல்லாம் புண்ண காமச்செல்லாம் உண்டு அதனாலே இன்னைக்கும் சுவாமி அந்தந்த பக்தாளுடைய ஹிருதயத்தில் அவள் வீடுகளில் அவள் எந்த ரூபத்தில் வழிபடுறாளோ அங்கே சத்தியமா பிரசன்னமா இருக்கார் நான் கண்ட ஞானானந்தம்னு இந்த ஞானானந்த தர்சனத்துக்கு ஒரு ஸ்ரீமுகம் கொடுத்துருக்கார் அண்ணா அதில் சுவாமியை பற்றி இதை விட அழகாக சொல்ல முடியாது சர்வ சாதனைகளையும் விட்டு விட்டு தானாகிய நிலையில் ஆனந்த சுரூபமாக இருந்து தர்சன மாத்திரத்தினால் யாவருக்கும் அருள்பாலித்து வந்த ஜோதி ரூபம் ஞானானந்தம் முடிக்கிறார் இந்த சென்டென்ஸ் ஆரம்பமே அத்தனை அழகா இருக்கு அவருக்கும் சுவாமிக்கும் என்னென்னலாம் அனுபவங்களோ அதெல்லாம் செல்லது சொல்லியிருக்கிறார் இதில் அப்படின்னா அப்படி மகாத்மாக்கள் ஞானிகள்லாம் கொண்டாடக்கூடிய நிலைமையை இருக்கிற சுவாமி நம்ம சுவாமி நம்ம குருநாதன் நம்ம குடும்பத்தில் ஒருத்தரா நம்ம கூடவே இருந்து இன்னைக்கும் வழிகாட்டி கிருப்ப பண்ணிட்டு இருக்கிற சுவாமி அவர் இல்லைன்னா நமக்கு நாம சங்கீர்த்தனம் தெரியாது ஆண்டங்குன்னு தெரியாது இன்றைக்கி திரு அபங்கம் மேளாக்கள்லாம் நடக்கிறது எல்லாத்துக்கும் மூல காரணமான சுவாமி அந்த சுவாமிக்கு கோவிந்தபுரத்தில் நாம சித்தாந்தம் போதேந்திர சுவாமிகள் இருக்கிற இடத்துலையே ஒரு பஜனை கட்டணும்னு சொல்லி பூஜ்ய ஸ்ரீ சுவாமிகள் எங்களுக்கு ஆக்யம் பண்ணியிருக்கார் போதேந்திர குருநாதால் இருக்கிற இடத்துல ஞானானந்த சுவாமியும் வேணும் ஸ்ரீ அண்ணாவுடைய அபிப்பிராயம் அதுன்னு சொல்லியிருக்கார் அதனால அதுக்காக முயற்சிகள்லாம் மேற்கொண்டிருக்கும் இந்த பத்திரிகைகள்லாம் அதை பற்றின விவரங்கள் இருக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சத்காரியத்துக்கு நீங்கள் சகாயம் பண்ணலாம் வருஷாந்திர பஜன நடத்துறதும் இந்த மாதிரி பிரவச்சனங்கள் ஏற்பாடு பண்ணுறது எல்லாமே கூட பல இடங்களில் குருநாதருக்கு பஜன மடங்கள் வரணுங்கிற நோக்கத்தோடு தான் திருவனந்தபுரம் போயிருந்தபோது மணிமமானவத்தர் இருக்கார் அவர் தான் நாம் பண்ணுற அஷ்டோத்தரம் இப்போ சர்வலோக குருபியோ நம்மா சர்வசாட்சியை நம்ம அது சுவாமி கிருப்பா இருந்தால் நடக்கும் அம்மா நீ இந்த நம்ம தேசத்தில் நம்ம தேசத்துலேயும் விதேசத்துலையும் சேர்த்தா கூட இருக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு குறையாத ஞானானந்த பஜன மடங்கள் வரணும்னு சொன்னார் சுவாமிகளுடைய விக்கிரக சித்திரபட ரூபமாகவோ குருநாதர் பாதுகா தீபஜோதி தபோவன தினசரி வழிபாடு நாம சங்கீர்த்தனம் சுவாமிகள் எல்லா சம்பிரதாயங்களையும் எல்லா மகான்களையும் எல்லாத்தையும் ஏற்றுண்டார் அங்கே பேதத்துக்கு இடமே கிடையாது காஞ்சி பிரிவா பிரிவாளா சிங்கேரி பிரிவா பிரிவாளர் சுவாமியை கேட்டா நம்மள விட ரெண்டு பேரும் பிரிவான் சுவாமி விமர்சனத்துக்கெல்லாம் வேலையே இல்லாத இடம் எல்லாத்தையும் ஏற்றுண்டு அரவணைச்சுன்னு போன விசாலமான ஒரு சம்பிரதாயம் அவரோடது அவர் காலத்திலேயே பல மகான்கள் படங்கள் தபவோனத்துல மாட்டப்பட்டது வேற எந்த மடத்திலையும் நம்ம இன்னொரு மடத்து சம்பிரதாய சுவாமிகள் படத்தெல்லாம் பார்க்கவே முடியாது தபவனத்தை மட்டும் தான் நீங்க பாக்கலாம் இப்போ யோகிராம சுவர்துமார் சுவாமி ஆசிரமத்துல சமீபத்துல எல்லா மகான்களையும் வச்சிருக்கா அப்படி சுவாமி காலத்திலேயே யார் யாருக்கு எதுல ஈடுபாடோ அதுலெல்லாம் உற்சாகப்படுத்தி அவளை அந்த வழியில கொண்டு போய் கடைசியா போய் சேர்ற இடம் ஒண்ணு அப்படிங்கறது அனுபவத்தில காட்டின மகான் இந்த ஒரு வாரம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சுவாமியோட சரித்திரத்தை சொல்றதுங்கிறது முடியவே முடியாத காரியம் ஏன்னா அப்பேற்பட்ட மகிமை உள்ளது அதை சொல்றதுக்கான ஒரு புத்தி கூர்மையோ பக்தி பாவமோ நமக்கெல்லாம் இல்லவே இல்லை ஆனா வினையன் தொடுத்த சொல் அவினும் திருநாமங்கள் அபிராமி பட்டுறதுனால நான் ஒரு கிருக்கந்தான் தத்தை பத்தினு வளர்றேன் ஆனா நாம இருக்கையோ நீ ஏத்துக்கோங்க அந்த மாதிரி நமக்கு உயர்ந்த பொருளான நம்ம சத்குருநாத பத்தி இந்த ஒரு வாரம் நினைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்தார் சத்தியூபம் போட்டே சகல பரிபூரண swaroopam pooti pooti nikaya anandam swaroopam pooti pooti niranjan nirgunam anaswarupam pooti pooti indu vidalesamilla swaroopam pooti pooti கையூபம் போட்டி போட்டி அஜுவம் போத்த அகண்டம் அலாம் பூபம் போத்தே எல்லோரும் நன்றாயிருக்க வேண்டும் இதற்கு ஈஷன் நருடன் வேண்டும் எல்லோரும் ஒன்றாயிருக்க வேண்டும் இதற்கும் ஈசன் கிரேசன் நருடன் வேண்டும் மந்தஸ்மித முகாம்போஜம் மகனேய குணாண்டவம் மதுரா பஷிணம் சாந்தம் சர்வூதயாபனம் பக்த வாட்சல்ல ஜலதி பரமானந்த விக்கிரகம் ம்ப்போோஸ்மில சனவ சமஸேவ மாத சத்தியம்ரினம்